ஹரி ஓம் ஸ்ரீ குருபோ நம ஸ்ரீலலிதாமத்திரிபுரசுந்தர்யை நமஸ் ஸ்ரீலலிதாசிரநா மூலம் நாகரத்திலும் தமிழிலும் தமிழ் உரை ஸ்ரீகணேஷ்யர் ஸ்ரீ லலிதா மகாத்ரிபுரசுந்தரியை நமகா முன்னுரை நூல் வரலாறு ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் என்னும் இந்த ஸ்தோஸ்திரமானது ஸ்ரீமத் பிரம்மாண்ட புராணத்தின் உத்தரகாண்டத்தில் ஸ்ரீ ஹயக்ரீவருக்கும் அகஸ்தியருக்கும் நடந்த சம்வாத ரூபா லலிதோபாக்கியானத்தில் உள்ளதாகும் ஸ்ரீ லலிதோபாக்கியானது மந்திரகண்டம் ஞாசகண்டம் பூஜா கண்டம் ஹோமகண்டம் இரகசிய கண்டம் எனும் பல பிரிவுகளை உடையதாகும் ஸ்தோத்திர கண்டத்தில் ஷியாமலை வாராகி இவர்களின் சகசிரநாமங்களும் பஞ்சமீஸ்தவராஜம் முதலிய பல ஸ்தோத்ரங்களும் இந்த லலிதா சகசிரநாம ஸ்தோஸ்திரமும் கூறப்பட்டுள்ளன இது வசினி காமேஸ்வரி முதலிய வாக்தேவதைகளால் பரதேவதையின் ஆக்ஞையின் பேரில் பக்தர்களின் ஹிதத்திற்காக செய்யப்பட்டதாகும் இந்த சோஸ்திரத்தை பக்தர்கள் அர்த்தானுசந்தானத்தோடு பாராயணம் செய்து அம்பாலை துதித்து தியானிக்கின் அம்பாள் வெகு சீக்கிரத்தில் பரம பிரீத் அடைகின்றனள் என்பது சாஸ்திர சித்தாந்தமா பிரம்மாண்ட புராணமானது பதினெட்டு மகா புராணங்களில் கடைசியாகும் புராண கர்த்தாவாகும் ஸ்ரீ வேதவியாசர் இந்த பிரம்மாண்ட புராணத்தில் சகல சாஸ்திர விஷயங்களையும் பிரம்ம வித்யா நன்கு பிரதிபாதனம் செய்திருக்கின்றனர் ரெண்டு புராணங்களின் தத்துவம் வேதத்தில் அதிகாரம் இல்லாதவர்களுக்கு வேதார்த்தத்தை தெரிவிப்பதற்கும் வேதத்தில் உள்ள துரூகமான சில விஷயங்களை சில ஆத்தியாயிகைகளின் மூலமாய் விளக்குவதற்கும் தான் புராணங்கள் ஏற்பட்டன ஆதலின் புராணங்கள் வேதத்தின் உப வேதம் கர்மகாண்டம் உபாசனா காண்டம் என மூன்று பெரும் பிரிவுகளை உடையது கர்மகாண்டத்தின் உப பிரம்மணங்கள் தர்மசாஸ்திரங்களும் ஸ்மிருதிகளுமாம் உபாசனா ஞான காண்டங்களின் புராணாதிகளாகும் ஆகவே புராணாதிகளுக்கு பிரம்மஸ்வரூபத்தில் தாத்பரியமே தவிர மற்றதிலன்று இந்த லித சகசிரநாமமும் இருந்தலின் இதற்கும் பிரியமிருத்தல் வேண்டாம் பிரம்மத்தை சாதக தனக்கு அபேதமாய் அறிவதற்கு நேர் சாதகமானது பிரம்ம வித்தை அல்லது ஸ்ரீவித்ய ஆகும் ஸ்ரீவித்யா ஸ்வரூபியே லலிதாம்பாள் லலிதை திரிபுர சுந்தரி பறை பராபட்டாரிகை பாரஹந்தா சிட்சக்தி சம்பித் முதலிய பெயர்கள் ஒரே அர்த்தத்தோடு கூடியவனவாகும் ஸ்ரீவித்யை பற்றி ஒரு விரிவான விமர்சம் இந்நூலில் செய்யப்பட்டுள்ளது அதை சாவதானத்தோடு வாசித்தறியதல் அவசியம் மூணு லலிதா சகசிரநாமம் வேத இந்த லலிதா சரஸ்ரநாமம் வசினி முதலிய வாக்தேவதைகளால் இயற்றப்பட்டதாகும் என முன்னர் கூறப்பட்டது அந்த வாக்தேவதைகள் அம்பாளின் வாக்பூதிகளே யாவர் பராஸ்வரூபியான பரதேவதையின் வாக்பூதிகள் பஷந்தி மத்தியமை வைகரிகள் என்னும் பிரமாணப்படி வேதங்கள் பரமேஸ்வரனுடைய மூச்சுக்களாகும் உச்சுவாச நிஸ்வாச ரூபமூச்சுக்கள் பிராணவாயுவின் சலனத்தால் ஏற்படுகின்றன வைகரி மத்தியமை பஷ்யந்தி வாக்குகளும் பிராணன்பந்தமே காரணம் ஆதலின் உஸ்வாச நிஸ்வாசங்களும் வாக்குகளும் ஒரே காரணத்தினின்றும் ஏற்படுவனவாயிருத்தலின் அவற்றிற்கு பரஸ்பரம் அபேதமுண்டு எனவே பரதேவதையின் வாக்பூதிகளாகும் வச்சின்யாதிகளால் இயற்றப்பட்ட இந்த சகசிரநாம ஸ்தோஸ்திரமும் பரமேஸ்வரனுடைய உஸ்வாச நிஷ் ूप वेदम समानमे। ஒன்றுக்கொன்று வேறுபட்ட தன்மை அன்று வேதம் எங்கெனம் பரவித்தை அபரவித்தைகளோடு கூடி விளங்குகிறதோ இதுவும் அங்கேனவே நிர்குணஸ்தோஸ்திரூப பரவித்தையோடும் சகுணஸ்தோஸ்திர ரூப அபரவித்தையோடும் கூடி விளங்குகிறது வேதத்தின் ருக்குகளுக்கும் வாக்கியங்களுக்கும் எங்கெனம் சர்வானுக்கிரமணி சர்வானுக்கிரமணிகை ஏற்பட்டுள்ளதோ அங்கெனவே இதற்கும் சலாட்சர சூத்திரம் என்னும் ஒரு அனுக்கிரமணிகை பிராச்சீனமாய் ஏற்பட்டுள்ளது இந்த சூத்திரங்கள் ஏற்றிய பெரியார் இன்னார் என்று தெரியவில்லை இது வச்சின்யாதிகளை இருக்கலாம் என ஒப்புவதில் யாருக்கும் ஆக்ஷேபமிராதென்று நினைக்கிறேன் நாலு சகசிர நாமத்தின் அமைப்பு இது சலாட்சர சூத்திரங்களில் இருபத்தி இவற்றுள் சில பரதேவதையின் ஆயிரம் நாமங்களுக்குள் இத்தனை இத்தனை நாமாக்கள் இன்ன இன்ன அக்ஷரத்தோடு துவக்கப்பட்டுள்ளதென தீர்மானிக்கின்றன அந்த சோசரத்தில் உள்ள நாமாக்கள் எல்லாம் முப்பத்தி ரெண்டு ஆரம்பிக்கப்படுகின்றன இவ்விஷயம் இந்நூலின் இறுதியிலுள்ள நாமங்களின் அகராதி வரிசையில் காண்க சூதசம்ஹித பிரமாணப்படி முப்பத்தி ரெண்டு துவக்கப்பட்டிருப்பது அறியத்தக்கது ஆரம்பிக்கப்படும் ஒவ்வொரு எழுத்திற்கும் இத்தனை நாமாக்கள் என்றும் சூத்திரத்தில் அளவிடுகின்றது அனாதியாயுள்ள சலாட்சர சூத்திரங்களில் விவரண ரூபமாயுள்ள பரிபாஷா சூத்திரங்கள் நாற்பது இவை ஸ்ரீ நரசிம்மானந்த எஜ்வரால் இயற்றப்பட்டிருக்கின்றன இவர்தான் இந்த பிரஷ கர்த்தாவாகும் ஸ்ரீ பாசுரானந்த நாதரண் பாஸ்கரமகியின் வித்யா குரு சூத்திரங்களும் தற்காலம் அச்சிட்டுள்ள பாஷ்யத்திற்கும் சில நாமங்களில் மாறுபாடுகள் காணப்படுகின்றன ஆகாரத்தில் ஆரம்பமாகும் நாமாக்கள் என்றும் ஜகாரத்தில் ஆரம்பிக்கப்படும் நாமாக்கல் பத்தொன்பது என்றும் சகாரத்தில் ஆரம்பிக்கப்படும் நாமாக்கல் ஐம்பத்தி என்றும் சகாரத்தில் ஆரம்பமாகவே நூத்தி என்றும் சூத்திரம் நிர்ந்தாரணம் செய்கிறது ஆனால் இப்பொழுது இருக்கும் பாஷ்யத்தின்படி சில சில வேறுபாடுகள் காணப்படுகின்றன ஆயினும் துவக்கப்படும் நாமாக்கள் பதினொன்று இருக்கின்றன இதில் ஒரு நாமம் அதிகம் ஜகாரத்தில் ஆரம்பிக்கும் பெயர்கள் பதினெட்டு தான் இருக்கின்றன அதில் ஒன்று குறைவு ஆதலின் சூத்திரத்தின்படி ஜகாரத்தில் உள்ள ஒருநாமா ஆக்காரநாமாவாய் இருத்தல் வேண்டும் என ஊகிக்கத்தக்கதாகிறது சிஞ்சான மணி மஞ்சீர மண்டித பதாம்புஜா என்னும் நாமமானது சூத்திரத்தின்படி சிஞ்சான சகாரநாமாக்களில் சேர்க்கப்பட்டுள்ளது சிஞ்சானவென்று சகாரகார வரிசையில் சேர்ப்பதுதான் சரியாக தோன்றுகிறது அன்றிய முதலாவது பரிபாஷா சூத்திரத்தில் குணசப்தத்தோடு ஆரம்பிக்கப்படுவன மூன்று நாமாக்கள் அவை குணநிதி குணாதிதா குணப்பிரியா என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றன ஆனால் குணப்பிரியா என்று நாமம் இல்லை பதில் குரு என்று இருக்கிறது இது ஒரு மாறுபாடு இத்தகைய வெகு வேறுபாடு ஒரு தோஷமும் இல்லை என்று கூறியுள்ளார் இந்த ஆயிரம் நாமாக்களும் மந்திராத்மகமானவை ஆதலின் ஒவ்வொரு மந்திரமும் இத்தனை இத்தனை எழுத்துக்களோடு கூடியவை என்றும் சூத்திரங்கள் நிச்சயிக்கின்றன இங்கின நிச்சயிப்பதோடு அவற்றின் வரிசை கிரமமும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆதலின் நாமாக்களின் வரிசை கிரமத்தை மாற்றவோ அல்லது புது நாமாக்களை நுழைக்கவோ அல்லது உள்ள நாமாக்களை வேறு மாற்றவோ சற்றும் முடியாது மந்திர ஸ்வரூபமாயுள்ள ஒவ்வொரு நாமாவும் பக்தியோடு ஜபம் செய்பவர்க்கு பயனை அளிக்கிறது இவ்விஷயம் உத்தர நன்கு கூறப்பட்டுள்ளது இந்த ஆயிரம் நாமாக்கள் அடங்கிய முழு ஸ்தோத்ரமம் ஒரு பெரிய மாலா மந்திர ஸ்வரூபமானது இந்த மந்திர த்திற்கு நான்கு வருணத்தாரும் அதிகாரிகளே இந்த ஆயிரம் நாமாக்களின் வரிசை கிரமத்தில் பிரம்மா பின்ன கூடஸ்தூபக்தியின் தடஸ்துவரூப லட்சணங்களின் அர்த்தம் ஒரு தொடர்ச்சியாய் அமைந்துள்ளது என்பது நுட்பமாய் ஆராய்ந்த அறிபவர்களுக்கு புலப்படாமற் போகாது ஷரீரக மீமாம்சனும் பிரம்மசூத்திரத்தில் பிரம்மத்தை பற்றி வேட்கையுள்ள உத்தம அதிகாரிக்கு பிரம்மத்தின் தடஸ்த லட்சணமே கூறப்பட்டிருக்கிறது பிரம்ம காண்டமாகும் உபனிஷத்துக்களின் அர்த்த பிரதிபாத்தியமாகும் புராணங்கள் el அந்தர்பூதமான இந்த சகசிரநாமத்திலும் முதல் மூன்று நாமாக்களால் பிரபஞ்சத்தின் சிருஷ்டி ஸ்திதி சமஹாரங்களுக்கு சிட்சக்தியே காரணம் என்று கூறப்பட்டுள்ளது அவை ஸ்ரீ ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி என்பனவாம் நான்காவது நாமம் முதல் தொள்ளாயிரத்தி நாமம் வரையில் பரதேபதியின் பஞ்சகிருத்தியங்களுள் இறுதியாக திரோபாவ அனுகிரகங்கள் கூறப்பட்டிருக்கின்றன ஜீவர்களுக்கு பங்க மோட்சமும் உரையே திரோபாவ அனுகிரகங்களால் ஏற்படுகின்றன வாதலின் பந்த நிவர்த்தியின் பொருட்டும் ஆனந்த பிராப்தியின் பொருட்டுமான சாதனங்கள் விஸ்தாரமாயின் நூலில் கூறப்பட்டுள்ளன கடைசியாக லலிதாம்பிகா என்னும் நாமமானது அபரோக்ஷ சாட்சாத்கார அனுபவத்தை கூறுகின்றது இவ்விஷயம் ஸ்ரீமத் பரமஹம்ச கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகளால் இயற்றப்பட்ட சுவானுபூதி ரசாயனத்தில் ஸ்ரீ லலிதானுபூதி பிரகரணத்தில் நன்கரிக நிற்க சிதக்னிகுண்ட சம்பூதா என்னும் நான்காவது நாமம் முதல் சிவசக்தி ஐக்கிய ரூபிணி என்னும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது நாமா வரையிலுள்ள அவாந்தரநாமாக்களையும் சற்று சீர்தூக்கி பார்ப்போமாயின் கீழ் குறித்த விஷயங்கள் வெளிப்படுகின்றன ஒன்னை நாமாக்களின் சங்கியை 4-5 பிரகாஷ ஸ்வரூபம் ஆறு விமர்சுவரூபம் ஏழு டு அம்பத்தி ஒன்று ஸ்தூல ஸ்வரூப மர்ணனை ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு பரதேவதை விளங்கும் ஸ்தானம் ஐம்பத்தஞ்சு டு அறுபத்தி மூணு ஸ்ரீபுரம் அம்பாள் விளங்கும் ஸ்தானம் முதலியன அறுபத்நாலு டு எண்பத்தி நாலு அம்பாள் சிதக்னி குண்டத்தில் அவதரித்து செய்த காரியங்கள் இவற்றில் பரதேவதையின் பரம ரகசியார்த்த ரூப வாசனை கூறப்பட்டுள்ளது எண்பத்தஞ்சு எண்பத்தி எண்பேழு மந்திர ரூப சூக்மஸ்வரூபம் எட்டுலினி ஸ்வரூபம் சூக்மதமம் என்னும் ஐந்து வகையான ரூபங்களோடுள்ள பரதேவதையை அடையும் உபாசனங்கள் நூத்தி முப்பத்தி ரெண்டு நூத்தி முப்பத்தி முப்பத்தி நாலு பசுத்தன்மைக்கு அதீதமானவள் ல் நூத்தி முப்பத்தி கஷணிக விஜானவாதியின் மத கண்டனம் நூத்தி முப்பத்தாறு ஆகாரத்தோடு கூடியது கூறும் வாதியின் கண்டனம் நூத்தி முப்பத்தேழு கண்டனம் நூத்தி முப்பத்தெட்டு தார்க்கிக மத கண்டனம் நூத்தி முப்பத்தொன்போது அவயவத்தோடு கூடியது பிரம்மம் என்னும் வாதி கண்டனம் நூத்தி நாற்பத்தொன்னு சத்தியகாமம் முதலிய குணங்களோடு கூடியது என்னும் வாதி கண்டனம் நூற்றி நாற்பத்தி பரதேவையின் விதிமுக நிஷேத முக லட்சணங்கள் அதிஷ்டிரளுக்கு அதிஷ்டான தொண்ணூத்தி ஒன்பது மந்திர சாஸ்திரம் யோக சாஸ்திரம் அத்வைத்த சாஸ்திரம் பக்தி சாஸ்திரம் முதலிய சாஸ்திரங்களின் பரம ரகசிய தாற்பயங்கள் மனநிதி விஷயங்கள் முதலியவை கூறப்பட்டிருக்கின்றன இந்த சகசிரநாமாக்களில் ஆதி முதல் அந்தம் வரையுள்ளது தொடர்பை கூர்ந்து நோக்குவோமாயின் சமன்பயம் சாதனம் பலன் என நான்காக வகுக்கப்பட்டுள்ள பிரம்மசூத்திரத்தின் அமைப்பு இதற்கும் ஏற்படுகின்றது ஒன்று ரெண்டு மூணு தடஸ்தலக்ஷணம் நானூட்டு நூத்தி முப்பத்தொன்னு சமன்வயம் எல்லாம் சிச்சக்தி ஸ்வரூபமே எனல் நூத்தி முப்பத்தஞ்சு டு பிரமத கண்டனங்கள் பிரபஞ்சாதிவரூபம் முதலியன இருநூற்றி ஐம்பத்தி 274, டு இரநூத்தி எழுபத்தி நாலு சாதனம் 275, எழுபத்தி அஞ்சு டு தொள்ளாயிரத்தி பலவித சாஸ்திர சித்தாந்தங்களை கொண்டும் யுக்திகளை கொண்டும் மனநிதித்தியாசங்களை செய்தல் ஆயிரம் அபரோக்ஷ சாட்சா்கார வடிவ பலன் உண் அம்பமான அமேய அஜ ஆத்மவி ஏகாக்கி அந்தர்முகசமார கேவலா கூட்டஸ்துணாதி சின்மயி க்ஷி க்ஷிக்கூத்தனூனவித் அயி தவிதேஷகலாபரிச்சிராதார முதலியபலநமங்கள் நைஷ்கமிய பரா பிரம்மரூபா பிரம்மாத்மைக்கவரூபிணி பூமரூபா மோகநாசினி மித்யாஜகதததினா முக்திதா முக்தினிலா வேதவேத்யா வியாபினி சிவா ஸ்ருதிசீமந்தசிந்தூரி கிருதவாதாப்ஜதூலிகா சிவங்கரி சாஸ்வதி சத்தியானந்துவரூபிணி சச்சிதானந்தரூபிணி சர்வோபிஷதுகுஷ்டா முதலியனவாகும் ரெண்டு மந்திரசாஸ்திரத்திற்கும் ஸ்ரீவித்யக்கும் சம்பந்தப்பட்ட நாமாக்கள் ஆவன அகுலா ஆதிசக்தி இச்சாசக்தி ஜானசக்தி கிரியாசக்தி ஸ்வரூபிணி ஈ உமா ஓடயான பீட்டநிலையா கதம்பவன வாசினி காமாட்சி கிரிச்சக்கரதாரூட தண்டநாத புரஸ்கிருதா காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீகணேஸ்வரா கராங்குளின கோத்பன்ன நாராயண தசாக்கிருதிகே காமேஸ்வராக்னி நெதக்த சபண்டாசுர சூன்யகா முதலிய லலிதோபாஜானம் தேவி பாகவதம் முதலியவற்றிற்கு சம்பந்தப்பட்ட நாமாக்கள் குருமண்டலே குரு பிரி மனுவினாமுதிரா ஜானஞேயூபி தவசனிகோணீபாண்டேசே திரிணா பஞ்சபிரேதசனாசீனா பஞ்சியபராயா பிரதிபன்முக்கராந்தந்திமண்டலபூஜித பாசக்சியோபாரிணே பிசதந்தனே பிந்துமண்டலவாசி பலிப்பிரி பிந்துதா பகமே மகாத்திர மகாமன் மஹாயன் மகாஹ கிரமார மேருநிலைய மந்திரசாரா ரகஸ்தர்ப்பண தற்பிதா விமர்சரூபிணி வீரமாதா ஸ்ரீவித்யா ஸ்ரீ சோட்டசாட்சரி வித்யா ஸ்ரீசக்ரராஜநிலையா சர்வமந்திரஸ்வரூபிணி சாமரஸ்யபாராயணா என்பனவாதிகளாம் இந்த சகசிரநாமமானது சமயம் கௌலம் மிஸ்ரம் முதலிய எல்லா அவந்த மதங்களுக்கும் இடம் தந்து அவற்றை போஷிக்கின்றது ஏ சமய மதத்தை கூறும் சமயாச்சார தத்பரா முதலிய நாமங்களும் கௌல மதத்தை கூறும் கௌளமார்க்க சேவிதா குலேஷ் குலசங்கேதாலினி குலாமிருத்தை சக்கர நிலையா முதல் அறுபத்தி ரெண்டு நாமங்கள் யோகினியின் ஞாசக்ரமாயுள்ளனவாகும் யோகினி யோகதா யோகியா யோகானந்தா முதலியவனமா மேலே நூத்தி ஓராதான மணிபூராந்த ருதிதா என்னும் நாமமானது சமயமத ரீதியான பாவனா யோக பிரதிபாத்தியமானது இதில் குண்டலினி சக்தியின் பிரபோதமும் கிரந்தயந்திரங்களின் தே சேத்தனமும் மற்றும் கூறப்பட்டுள்ளன யோக பாவனை சமயமத பிரி ரீதியாகவும் கௌளமத ரீதியாகவும் கூறப்பட்டிருக்கின்றன நாலு பக்தி கம்யா பக்திவஷ்யா பக்த சௌபாகியதாயினி பக்தி பிரியா சிப்ரபிரசாதினி பக்த சிகேகி கனாகனா நாமபாராயண பிரீதா லோபாமுத்ராச்சிதா முதலிய நாமாக்கள் உபாசனா காண்டமாகும் பக்தி சாஸ்திர சம்பந்தமானவையாகும் அஞ்சு கர்மகாண்ட சம்பந்தமாயும் சில நாமாக்கள் இருக்கின்றன அவை கிருதஜா சிஷேஷ்டா சிஷ்ட பூஜிதா சுவாகா ஸ்வதா சுபகரி சாம்ராஜ்யதாயினி தீட்சிதா யஜ்யரூபா யஜ்யப்ரியா யஜக்திரி யஜமான ஸ்வரூபி தர்மாதாரா வர்ணாசிரம விதாயினி இங்கினம் பூராயமாய் விசாரிக்கின் இந்த சகசிரநாமத்தில் இல்லாத விஷயமே கிடையாதென்று நன்கு புலப்படும் ஆறு அன்றியும் சகல சாஸ்திர சாரமாய் சில நாமாக்கள் உள்ளன அவை விஸ்வரூபா பசுபாச விமோசினி பரா மூல பிரகிருதி பராகாசா பராபரா சவ்யாபவசிய மார்கஸ்தா பிசதந்து தனியசி முதலின்யவா இவற்றின் மகிமை பாஷ்யத்தினால் நன்கு விளங்குவதாகும் இதில் பிரம்மத்தை சக்தியாக கூறப்பட்டுள்ளது அதுதான் பிரம்மசக்தி ஆத்மசக்தி சிட்சக்தி என்பனவாதி பல பெயர்களால் வழங்கப்படுகிறது ஆயினும் இது அனாமாக்கே பெயரற்றது அதலின் ரூபமற்றது சிட்சக்தியை பற்றி அதிகமாக அறிய விரும்புவர் இந்நூலிலேயே தனியாக சேர்க்கப்பட்டுள்ள ஸ்ரீவித்யை என்னும் பிரசுரத்தில் கண்டறியவும் இந்த சகசிரநாம பிரதிபாத்தியமாகும் சிட்சக்திக்கு எந்த லிங்கமும் கிடையாதாதலின் நிஷ்கலம் லிங்க வியவஸ்தையற்ற சிட்சக்தியை வாக்கினால் கூறுதல் முடியாத காரியம் ஆதலின் பும் ஸ்ரீ நபும் சகம் ஆகும் மூன்று லிங்கங்களிலும் பரதேவத்தை கூறப்பட்டுள்ளது அறியத்தக்கது எல்லா சகசிரநாமங்களிலும் தேவி சகஸ்திரநாமங்கள் சிரேஷ்டமானவை அவற்றில் கங்கை காயத்ரி சாமலா லக்ஷ்மி காளி பாலா லலிதா ராஜேஸ்வரி சரஸ்வதி பவானி என்னும் பத்து சகஸ்ரநாமங்கள் மிகவும் சிறந்தவை இவற்றுள்ளும் ஸ்ரீ லலிதா சகஸ்திரநாமம் பரம உத்கிருஷ்டமானதான் இந்த விஷயம் முதல் அத்தியாயத்தில் விஸ்தாரமாய் கூறப்பட்டுள்ளது அங்கே அறியவும் லலிதா சரஸ்ரநாமத்தின் பாஷ்யங்கள் விமலானந்தநாதரின் சிஷியராகும் விமர்சானந்தநாதரால் இயற்றப்பட்டதாகும் இதுவரையில் அச்சிடப்படவில்லை கையெழுத்துப் பிரதி காஞ்சிபுரத்தில் கிடைத்தது அடையார்புத்தாலையில் வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டு ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகளது பாஷ்யம் காஷ்மீர தேசத்தில் ஜம்மு என்னும் நகர புத்தாலையில் இருக்கிறது மூணு ஸ்ரீமத் பட்டநாராயணரால் இயற்றப்பட்டது ஒன்று நாலு ஸ்ரீ சங்கர பரம்பரையில் வந்த ஒரு சங்கராச்சாரியால் இயற்றியது மற்றொன்று ஸ்ரீ பாசுரானந்தநாதரால் இயற்றப்பட்ட ஒன்று ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியை நமகா ஸ்ரீ வித்யை புருஷார்த்தங்கள் லோகத்தில் சமஸ்தமான ஜனங்களாலும் விரும்பப்படுவது என்பது ஒன்றே இதையேதான் புருஷார்த்தம் என்றும் சொல்லப்படும் கிருத்தி அகம் என்ற பெயர்களால் இவை இரண்டும் தர்மத்தின் மூலமாக அடையப்படுவதாலும் தர்மமானது அர்த்தத்தின் மூலமாய் கிடைக்க பெறுவதாலும் இவை நான்கும் புருஷார்த்தங்கள சாதாரணமாக கூறப்படும் இவ்விதமான சுகபேதங்களில் காமம் என்பது கிருத்திரிமகம் நாம கற்பித்துக் கொள் அழியக்கூடியது உண்மையானதல்லூர்த்தியானபடி பலவிதமான வெவ்வேறான சாஸ்திரங்கள் மனுஷர்களுடைய சித்த சுத்தியையும் அதிகாரி வேதத்தையும் அனுசரித்து ஆதி கவியான பரமசிவனால் ஏற்படுத்தப்பட்டிருப்பதால் அவையெல்லாம் பிரமாணம்தான் ஒன்று உயர்வு மற்றொன்று தாழ்வு என்பது கிடையாது ஆகவே ஒரு சாஸ்திரத்தை அனுசரிப்பவர் எந்தாவது அதை உயர்வாகவும் இதர சாஸ்திரங்களை இகழ்ச்சியாகவும் சொல்லப்பட்டிருந்தால் அது அந்தந்த அதிகாரி வேதத்தை அனுசரித்து சொல்லப்பட்டிருப்பதாக நாம் அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும் இதையேதான் கௌலோபனிஷத்தில் லோகான்ன நித்தியான் என்னும் சர்வதர்ஷனா நிந்தா என்று பரசுராம ந புத்தி பேத்தம் ஜன ஏ கர்ம சங்கினாம் என்று பகவத்கீதையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பஞ்சபூதங்களாலான சரீரமும் ஜகத்தும் அழிவுள்ளவை என்றும் அவற்றில் இன்று வேறுபட்டதானதும் தான் என்று நினைக்கப்படுவதுமான ஜீவனானது அழிவில்லாத பரபிரமத்தினுடைய சொரூபமே என்ற திருடமான முடிவுடன் அபியாசாதி சமயத்தினால் சதா அவ்விதமான நினைவுடன் பரபிரமத்தோடு இரண்டரக் கலந்திருப்பதையே மோட்சம் என்று சொல்லப்படும் இப்படி தன்னுடைய ஜீவனானது பரபிரமே என்ற ஐக்கிய பாவத்தை அறிகிறவனால்தான் அக்ருத்திரிம புருஷார்த்தமான மோட்சத்தை அடையலாம் கல்பசூத் தன்னுடைய உண்மையான இந்த ஸ்வரூபத்தை அவித்யா மாயாவசத்தினால் மறந்திருக்கும் மனுஷியனானவன் அப்படி மறந்து போன ஸ்வரூபத்தை திரும்பவும் அறிய பெறுவது அப்பேற்பட்ட பரபிரம்மமாகிய பரமசிவனால் வெளியிடப்பட்ட வேதங்கள் முதலியவைகளால் தான் பரபிரம்மத்தின் ஸ்வரூபம் இம்மாதிரி பரபிரம்மத்தின் ஸ்வரூபத்தை அறிவதுதான் ஞானத்தின் முடிவு இதை பற்றி ஸ்ருதியில் சொல்லுகையில் அது இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லாமல் நேதி நேதி இதுவல்ல இதுவல்ல என்று இதர வஸ்துக்களுக்கு விலக்காகத்தான் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது இப்படி என்றபடி மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாத பிரம்மஸ்வரூபத்தை நாம் மனதில் அனுசந்தானம் பண்ணுவதாக முயலும் நமக்கு பழக்கமாக இருக்கும் மனுஷ ரூபம் போன்ற ஒரு ரூபத்தைத்தான் அதற்கு ஆரோபணம் செய்து தியானிக்கிறோம் அப்போது அந்த ரூபத்திற்கு கரச்சரணாத்வயங்களையும் குணங்களையும் கல்பித்து செய்கிறோம் என்று சொல்லப்படும் வாஸ்தவத்தில் நிர்குணமாகவும் நிஷ்களமாகவும் ரூபரகிதமாகவும் இருக்கும் பிரம்மத்தை அநேகமாக எல்லோராலும் சகுணமாகவும் சகலமாகவும் ரூபத்தோடும் தான் தியானம் செய்ய முடியும் மேற்பட்ட நிஷ்கள ரூபத்தை தியானம் செய்ய சிற்சில மகான்களால் முடியும் பிரம்மமானது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல நாம் பிறரை ஆணாகவாவது பெண்ணாகவாவது நினைப்பது சகஜமாக இருப்பதால் அதே மாதிரி பிரம்மத்தையும் நினைக்கிறோம் தவிர அதற்கு லிங்கம் என்பது கிடையாது நிரீ ந ஷண்டோ நூமானோ நுருஷோ நிச்தாபிதே நாபிபர்துரபிதே த்ரெலங்கதா துவம்பின திரேதயம் ஆகவே நாம் பிரம்மத்திற்கு ஆரோபணம் பண்ணும் ரூபமானது நம்முடைய ஜன்மாந்திர வாசனையாகவும் சித்த பரிபாகத்தையும் நம்முடைய இச்சையின்படி ஏற்படுகிறதே தவிர வேறல்ல புும் ரூபம் வா வா விச்சிந்த ஏத் அத்தவா சச்சிதானந்த லக்ஷணம் நிஷ்களமும் நிர்குணமுமான பரபிரம்மமானது சுத்த சைத்தன்யமாகவும் ஸ்வரூப விஸ்ராந்தியோடும் இருப்பதால் அதற்கு தான் என்று நினைவானது ஏற்படுவதில்லை உபாதி ரஹிதமாகவும் தான் ஒன்றிலும் சம்பந்தப்படாமலும் சர்வசாட்சியாக இருக்கிறது அதற்கு அகம் என்ற பாவமானது உணர்ச்சியானது சக்தியினால் தான் ஏற்படுகிறது அப்போது அது சகுணமாகவும் சகலமாகவும் ஆகிறது நிருபாதிக சம்பிரத்ரூபமான பரமசிவனானவர் விமர் கண்ணாடியில் தன்னை பார்த்து பிரதிபலனம் ஏற்பட்டு அதனால் அவருக்கு அகம் என்ற பாவமானது ஏற்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது பிரதிபலத்தை விமர்சற்பணே காமகலா விலாசம் இந்த நிரூபாதி சம்பத்ரூபமான பரமசிவனை காமேஸ்வரர் என்றும் அவருக்கு அகம்பாவத்தை கொடுக்கும் விமர்ச ரூபமான சக்தியை காமேஸ்வரி என்றும் லலித சாஸ்திரங்கள் கூறும் இதனாலேயே அம்பாளை பரமசிவனுடைய அகங்கார ரூபிணி என்பதாக புறமதி துராகோ புருஷிகா என்ற சொந்தரியலகரையில் ஏழாவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவசமஷ்டி ரூபமான பரமேஸ்வரனுடைய அகம்தா ரூபமாக இருப்பதால் இதற்கு பராகம்தா என்று பெயர் இவ்விதமான பாரஹந்தாவினால்தான் பரமசிவனுக்கு சிருஷ்டியுன்முகமான சிருஷ்டிக்க வேண்டுமென்கின்ற பிரவிற்த்தி ஏற்படுகிறது ச ஐஷ பகு பிரஜாயே ஸ்ருதி ஆகவே ஜெகஸ்திருஷ்டிக்கு அம்பாள் தான் காரணபூத்தையாக இருக்கிறாள் இப்படி கர்த்திருவம் முதலான தர்மபாவமானது பரமசிவனுக்கு ஏற்படுவதால் அவரை தர்மி என்றும் அவ்வித தர்மத்தை திரிபுர சுந்தரி சக்தி அம்பாள் என்றும் சொல்லப்படும் இவ்விதம் தர்ம தர்மிகளுக்கு வெவ்வேறு பெயர்கள் இருந்த போதிலும் இருவரும் ஒன்றே இருவருடைய சாமரஸ்ய ரூபம்தான் பரபிரம்மம் ஆகவே தேவியானவள் பரபிரம்ம ரூபமாக சொல்லப்படும் போது பிரகாச விமர்ச சாமரஸ்ய ரூபினி என்று சொல்லப்படுகிறாள் பராசக்தியும் குண்டலினி சக்தியும் பரபிரம்மத்தின் அபேத ரூபங்களான சிவசக்திகள் இருவரும் நம்முடைய சரீரத்திற்குள்ளும் இருக்கிறார்கள் மனுஷ சரீரத்தை பிண்டாண்டம் என்றும் அவனுக்கு வெளியில் இருக்கும் பிரபஞ்சத்தை பிரம்மாண்டம் என்றும் சாஸ்திரம் கூறும் இப்படி வெவ்வேறாகச் சொன்ன போதிலும் பிரம்மாண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டாண்டத்திலும் பிண்டாண்டத்தில் இருப்பதெல்லாம் பிரம்மாண்டத்திலும் இருக்கிறபடியால் அவை இரண்டும் ஒன்றே யத் இஹாஸ்தி தத் அந்யற்ற எண்ணே ஹாஸ்தி ந தத்வசேத் இது பற்றியே மனுஷ சரீரத்தை சூத்திர பிரம்மாண்டம் என்று சொல்லப்படும் இரண்டின் அம்சங்களும் பிரம்மாண்டத்தில் சமஷ்டி ரூபமாகவும் பிண்டாண்டத்தில் வியஷ்டி ரூபமாகவும் இருப்பதான ஒரு பேதத்தை தவிர வேறு பேதங்கள் கிடையாது எப்படி ஜீவாத்மாவானது பரமாத்மாவின் அம்சமோ அப்படியே பராசக்தியின் அம்சமாக நமது சரீரத்தில் குண்டலினி சக்தி இருக்கிறாள் பிரம்மாண்டத்தில் நடக்கும் சகல காரியங்களும் சக்தியின் சமஷ்டி ரூபிணியான திரிபுர எப்படி காரணபூதையாக இருக்கிறாளோ அப்படியே குண்டலினி சக்தியானவள் நம்முடைய சரீர சம்பந்தமான சகல காரியங்களுக்கும் காரணமாக இருக்கிறாள் இந்த காரணம் பற்றியே அம்பாள் மகா குண்டலி என்று கூறப்படுகிறது சக்தியின் ஒத்தாசை இல்லாவிட்டால் சிவன் ஒன்றும் செய்ய முடியாது இங்கெனமே குண்டலினி சக்தி இல்லாவிட்டால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது இவ்விதம் பராசக்தியின் அம்சமான குண்டலினி சக்தியை எழுப்பி ஷட்சக்கரவேதனம் செய்து சகசிரதள கமலத்திற்கு அழைத்து வந்து அங்கிருக்கும் பரமம்சமான அகுல குண்டலினியோடு சேர்த்து சாமாஸ்யம் உண்டு பண்ணுவதுதான் சமய மத சித்தாந்தமாகும் இவ்விஷயம் சமயாச்சார தத்பரா என்னும் சகசிரநாமத்திலுள்ள பதத்தினால் அறியத்தக்கதாகும் அப்படி சாமரஸ்யம் ஏற்படுத்திய போதிலும் குண்டலினி சக்தியானவள் திரும்பவும் மூலாதாரத்தை வந்தடையும் ஸ்வபாவடையவள் நம்முடைய அபியாசாதிசயத்தினால் அந்த சக்தியை சகசிரத்திலேயே நீடித்து நிலைத்திருக்கும்படி செய்ய வேண்டும் இது பாவனா தார்டியத்தினால் சித்திப்பதாகும் இந்த நிலைமை ஏற்பட்டவுடன் ஜீவன் முக்தி ஏற்பட்டு விடும் என்பது இந்த உபாசனையின் சித்தாந்தமான் இத்தகைய நிலைமைக்கு வந்துவிட்ட சாதகனானவன் அம்பாளுடைய ஸ்வரூபத்தை எப்போதும் அனுசந்தானம் செய்து கொண்டு அதனால் ஏற்படும் பிரம்மானந்த ரசானுபவத்தில் ஈடுபட்டு இந்த பிரபஞ்சத்தின் காரியங்களில் கொஞ்சம் கூட சம்பந்தமில்லாதவனாய் ஜீவன் முக்தனாய் தன் காலத்தை கழித்து வருவான் அவன் இந்த சம்சார யாத்திரையில் கலந்து கொண்டாலும் அவன் செய்யும் சகல காரியங்களும் அம்பாளுடைய சபரியாபரியாயமாகவே இருக்குமே தவிர வேறல்ல தத்துவங்களும் சாதாக்கிய தத்துவமும் பிரபஞ்சத்தில் இருக்கும் வஸ்துக்கள் எல்லாவற்றிற்குள்ளும் பிரளயகாலம் வரையில் இருந்து கொண்டு சகல சிருஷ்டிக்கும் போகத்தை கொடுப்பதுமான வஸ்துக்களுக்கு தத்துவங்கள் என்று பெயர் ஆ பிரளயம் எத்திருஷ்டதி சர்வேஷாம் இவைகளை ஸ்தூலமாக கணக்கிடுவதில் பஞ்சபூதாத்மகம் சர்வம் சராமிதம் ஜகத் என்றபடி தத்துவங்களை ஐந்தாகச் சொன்ன போதிலும் கொஞ்சம் பரிசீலனை செய்து பார்த்தால் தத்துவங்களை உண்மையாக இருபத்தைந்து என்றே கணக்கிட வேண்டும் வேறு சிலர்கள் தத்துவங்களை 36, 51, அல்லது தொண்ணூற்றி என்று கணக்கிட்ட போதிலும் இவையெல்லாம் இந்த 25 என்ற கணக்கில் அடங்கிவிடும் அவை சம்ஹாரக் சொல்லுகையில் பஞ்சபூதங்கள் பஞ்சதன்மாத்திரைகள் பஞ்சகா பஞ்சகர்மேந்திரியங்கள் மனம் மாயா சுத்தியா மகேஸ்வரர் சதாசிவர் பாபகாம் ஸ்வரூபிணியான அம்பாள் ஆனவள் இவற்றையெல்லாம் கடந்து சிவனுடன் சாமரஸ்ய பாவமடைந்து இருபத்தாறாவது தத்துவமான சதாக்கிய தத்துவமாக இருக்கிறாள் என்பது சாத்தர்களுடைய சித்தாந்தம் இந்த தத்துவத்திற்கு சாதா என்று பெயர் சதா ஆரோக்கிய எதா என்று பிரித்து அர்த்தம் செய்து இந்த தத்துவத்திற்கு சாதாக்கியம் என்கிற பெயர் ஏற்பட்டதாகவும் சிலர் சொல்கிறார்கள் இந்த தத்துவத்தில் சிவன் சக்தி இருவரும் இரண்டரக் கலந்து சேஷே சேஷி பாவமின்றி இருக்கிறார்கள் இப்படி இருவரும் பிரிவுபடாமல் ஏகி பாவமடைந்திருக்கும் விஷயம் பலவிதமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது त्वं ம் சந்திரிகா சசினி திமருஷோருச்சி ம்ேத்தனி புருஷே பண்ண பலம் சம் ம்சி சலிளே சிக்குமுக்கிள ோஷம் பாஸ்கேவீச்சிவிய நிவனோலிநேவீ தவியிவோர்த்தரம்ச்சிச் சந்திரச்சிரோரிவ வாத்தோ வாபத்தையே ஜகதம் வந்தே பார்வதி பரமேஸ்வரோ பராசக்தியின் பிராதான்யம் இப்படி சிவனும் சக்தியும் இரண்டர கலந்து சமப்பிரதானமாகவும் சமசத்துவமாகவும் இருந்தபோதிலும் ஜகத்கர்திருத்துவ அம்சமானது சக்தியை பொறுத்திருக்கிறது இங்கேனமே கர்மோபாசனைகளுக்கு பயனைத்தரும் சாமர்த்தியமும் சக்திக்கேயுண்டு ஆகவே சீக்கிரமாகவும் சுலபமாகவும் சித்தியை விரும்புகிறவர்கள் பரபிரம்மத்தின் சக்தியம்சத்தை அதாவது ஸ்திரீரூபத்தை உபாசிப்பது யுக்தமல்லவர் பக்சக்திர் பகவான் காமகீஷ உபாதாரவிக சௌபகனா சமப்பிரதானோ சமஸ்தௌ சமாதையோஹோ சமசக்திரஜா விஸ்வயோனிகே திரிபுராம கோபநிஷத் இவ்விதம் பிரம்மத்தை சக்தி ரூபமாக உபாசிப்பது நமக்குள் அனாதிகாலமாக ஏற்பட்டிருக்கின்றது சகல த்விஜர்களாலும் உபாசிக்கப்படும் காயத்ரி தேவியானவள் பிரம்மஸ்வரூபிணி என்பதும் காயத்ரி தேவியை உபாசிப்பதினால் நாம் பிரம்மோபாசனையே செய்கின்றோம் என்பதும் சாஸ்திரங்களின் முடிவு ஆகவே இவ்வித உபாசனையானது மேலே சொல்லியபடி பிரம்மத்தின் சக்தியம்சத்தை நாம் உபாசிப்பதை பொருத்தமானதாக நாம் எல்லோரும் உண்மையாகவே சாத்தர்கள் என்பதையும் காட்டுகின்றது பராசக்தியின் மாத்ருபாவம் இப்படி பரபிரமமானது நிர்லிங்கமாக இருந்த அதனுடைய சக்தியம்சத்தை நாம் உபாசிப்பது யுக்தமாக இருப்பதால் அந்த சக்தியம்சத்தை தாயாராக தியானிப்பதே நமது மனதிற்கு சமாதானத்தை கொடுக்கிறது என்பதில் கொஞ்சமும் ஆக்ஷேபம் இருக்காது குபுத்திரோ ஜாயேத்த குவச்சிதபி குமாதான பவதி என்று சொல்லுவது போல் நாம் எவ்வளவு பாபமும் தப்பிதமும் செய்த தாயாரிடம் சென்று மன்னிப்பு பெறுவதுதான் சுலபமான காரியம் இது லோகத்தில் அநாதிகாலமாக நடைபெற்று வழக்கம் குற்றம் செய்த குழந்தையை தகப்பனார் அடிக்க வருவதையும் அதற்காக தாயார் பறிந்து காப்பாற்றுவதையும் மனுஷர்களாகிய நாம் எல்லோரும் ஒவ்வொரு க்ஷணமும் ஏதாவது தவறுதல் செய்வதானது இயற்கையாகவே இருக்கிறது நாம் இருக்கும் கலியுகமோ கலௌ பாப்பைக்க பகுளே தர்மானுஷ்டான வர்ஜிதே என்றபடி பாபமே மேலிட்டிருக்கும்படியானதென்றும் சம்சாரமோ எல்லாவற்றிற்கும் மேலான பயத்தை விளைவிப்பதென்றும் அதினின்று தப்புவதற்கே நாம் சதா காலமும் முயல வேண்டுமென்று சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதம் கலியினுடைய பாபம் சேராதிருப்பதற்கும் அநாகமான சம்சார சாகரத்தை கடப்பதற்கும் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் முடியுமே தவிர கேவலம் மனுஷ்ய யத்னத்தால் முடியாது இந்த அனுகிரகத்தை செய்வதற்கும் நம்முடைய தாபங்களையும் பாபங்களையும் போக்குவதற்கும் சாமான்யமான தாயார்களால் முடியாது அவர்களுக்கு சாதாரண கஷ்டங்களை நிவர்த்திக்க ஒரு கால் முடிந்தாலும் முடியும் நம்முடைய தாபத்திரயங்களை ஒருங்கே தீர்ப்பதற்கும் சம்சார பந்தத்திலிருந்து நம்மை விடுவித்து பரம புருஷார்த்தமாகிய மோட்சத்தை கொடுப்பதற்கும் சமஸ்தீவராசிகளையும் படைத்தவிடம் பரபிரம்மஸ்வரூபியமான ஜெகன்மாதாவுக்குத்தான் முடியும் ஆதலால்தான் அம்பாளை ஸ்ரீ மாதா என்ற விசேஷமான பெயருடன் ஸ்ரீலலிதாசகசிரநாமஸ்தோஸ்திரமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நானாயோனிசகசிரசம்பவவச்சா ஜாத்தா ஜனநியக் கதி பிரதா ஜனகா கியந்தே வியாசியிச்சாக்கரோகதி எதாம் கணநவ நாஸ்தி மகதக் சிந்தோர்விதே பீதம் மாம் நிதரம் அனன்ய சரணம் ரக்ஷானு கம்பானிதே இதனால்தான் பரபிரம்மத்தை தாயாராக பாவித்து அம்பிகை அம்பா ஜெகஜனி ஜெகன் மாதா என்பனவாதி பெயர்களால் சொல்லுகிறோம் சிவசக்தி விஷ்ணு அபேதத்துவம் எப்படி சிவனும் சக்தியும் அபேதமென்று சொல்லுகிறோமோ அப்படியே சக்தியும் விஷ்ணுவும் அபேதமேயாவர் புத்தசைதன்யமான பரபிரம்மமானது மாயாவசத்தினால் தர்மம் என்றும் தர்மி தர்மத்தை உடையவன் என்றும் இரண்டு விதமாக ஏற்பட்டதென்றும் தர்மம் என்பது மறுபடியும் புருஷ ரூபமாகவும் ஸ்ரீ ரூபமாகவும் பிரிந்ததென்றும் புருஷரூப தர்மமானது விஷ்ணு ரூபத்துடன் லோகங்களை ரட்சிக்கிறதென்றும் ஸ்ரீ ரூப தர்மமானது பரமசிவனுடைய மகிழ்ச்சியாக இருக்கிறதென்றும் இம்மூன்று ரூபமும் சேர்ந்து அகண்டமான பரபிரம்மாயிருக்கிறதென்றும் சைவ மதம் கூறுகின்றது இதை பற்றி அப்பய தீட்சிதரவர்கள் தமது ரத்னத்ரய பரீட்சையில் விஸ்தாரமாக சொல்லியிருக்கிறார்கள் நித்தியம் கந்தம் நிரதிசய சுகம் பிரம்ம சைதன்யமேகம் தர்மோ தர்மீதி வயமிதி பூய மாயாவச்சேன धर्मस्तत्रान भूति सकल रूपा भवति ூதி சகலவிஷாயிணீ कलयति சேகேவ கத்திருத்தி कृत्ये, ஜக்தான் பஞ்சசிய சகல ஜனம் பிபர்த்தி प्राप्य இப்படி இருக்கும் அபேதத்தை மற்றொரு விதமாகவும் நிர்தேசிக்கலாம் பரமசிவனுக்கு கோரம் அகோரம் என்ற இரண்டு முகங்கள் உண்டென்றும் அதில் அகோரமான தட்சிண முகமே அம்பாளுடையதென்றும் அதுவே விஷ்ணுவென்றும் சொல்லப்பட்டிருக்கிறது யா தே ருதிரி தனி விஷ்வாஹபேஷே ருபேஷிதயானோ மிடஜீவசேதி தட்சிணம் முகம் தேனா நிதியம் விஷ்ணுபம் முகம் ரமியம் அகோரம் தட்சிணம் மமச்சந்திரா சிவா ராஜேஷு விதித்தே மம்தனோ தயோராமூர் பரமணி யாசி மேத்தேத்மசி வதனமிதி யி பிரியாவச்சம் சகனீனம் Bhavati Kamala Jagan Yevam tan Jagan Deva Vijayam கதாச்சி தச்சம்போர் கமலேய க்யிக்கும் நீலகண்டி கணவரத்னா சுரசுரகு புருஷ புராண யா மமார்த்தமிதம் அந்தசூதனசேவிமேவச இதிபாதையந்தீம் இதை பின்பற்றியே ஸ்ரீலலிதாசகசிரநாமத்திலும் அம்பாளுக்கு நாராயணி கோவிந்தரூபிணி விஷ்ணு ரூபிணி வைஷ்ணவி முகுந்தா என பெயர்களால் சொல்லப்பட்டிருக்கின்றன மேலும் இருவருக்கும் மூல காரணம் பரபரம் ஆனதால் உடன் பிறந்தவர்களாக பாவித்து அம்பாளை பத்மநாப சகோதரி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கேனம் சிவன் சக்தி விஷ்ணு என்றும் இம்மூவர்களுடைய அபேதமானது நிர்ணயிக்கப்பட்டிருப்பது அறியத்தக்கதாகும் அம்பிகையின் உபாசனாபேதங்கள் அம்பாளுடைய உபாசனையானது பலவகைப்பட்டது அவைகளில் முக்கியமானவை இரண்டு தக்ஷிண மார்க்கம் வாம மார்க்கம் அவை இரண்டும் முறையே சமய மார்க்கம் என்றும் கௌல மார்க்கம் என்றும் சொல்லப்படும் அம்பாளுடைய பூஜையானது அந்தர்முகமாகவே செய்யப்பட வேண்டுமென்றும் அதிலும் அம்பாளை சகசிரார கமலத்திற்கு அழைத்து வந்து அவ்விடத்தில் பூஜிக்க வேண்டுமென்றும் சமய மதத்தின் சித்தாந்தம் இதற்கு வேண்டிய மனோதிடமற்றவர்கள் பகிர்முகமாக பூஜை செய்தல் வேண்டும் இவர்களில் சிலர் தங்கம் முதலேவைகளான தகடுகளில் ஸ்ரீசக்கரத்தை எழுதி அதோடு அபிண்ணமான அம்பாளை பாவனை செய்து பூஜிப்பார்கள் இவர்கள் மதம் மிஸ்ரம் என்று கூறப்படும் யாவத் ஆந்தர பூஜாயாம் அதிகாரம்பவேன்னகி தாவத் பாஹ்யாமி மாம் பூஜா ஸ்ரேயஜாத்தே துதாம் தியஜேத் கேவலம் பாக்ய பூஜைகளை செய்பவர்கள் கௌலாகள் என்று கூறப்படுவார்கள் பாக்ய பூஜையை செய்யும் போது ஆந்தரபாவத்தோடுள்ளவர்கள் பராபர வடிவ மிஸ்ர மதத்தை அனுசரித்தவர்களாவர் நாலு ஆத்ய கிரந்தங்களாகிய ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் முதலியவைகளில் கௌல மார்க்கமும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது கௌளமார்க்க தத்பர சேவிதா சவ்யாபவசிய மார்கஸஸ்தா சைத்தன்யார்க சமாராத்யா ரகோயாக கிரமாராத்யா ரகஸ்தர்பண தர்பிதா பிந்துதர்ப்பண சந்துஷ்டா வீரகோஷ்டி பிரியா ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் தவிர கௌலோபனிஷத் திரிபுர மகோபனிஷத் முதலான உபனிஷத்துக்களிலும் கௌல மார்க்கத்தை பற்றி விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது இவை இரண்டுக்கும் பாஸ்கர ராயர் பாஷ்யம் எழுதியிருக்கிறார் கௌலாச்சாரத்தை அவலம்பிப்பவர்களுக்கு விசேஷமான குணங்கள் இருக்க வேண்டும் அவையில்லாத சாதாரணமான மனுஷியர்களால் அதை அனுஷ்டிக்க முடியாது அனுஷ்டித்தால் அனர்த்தமாக முடியும் அம்பாளுடைய உபாசனையே தரள அசுலப என்றபடி சபல சித்தையுடையவர்களுக்கு சாத்தியமல்ல அயம் தொப்பரம கௌல மார்க சம்யங் மகேஸ்வரேன் அசித்தரவோ மனோ நகிரேத்துக்கிரல்தூர்னிதோகேத்து பரமேஸ்வர பரமானோத்தமோவோ ஜித்தேந்திரிச்சுல நானந்தமே அேன்மே மோக முலம் இத்தி மாஷ்ஷாவசம் தான் தருணியாராட் மாத விலோச்சனித்தம் சர்வாஹ் துஷரம் अतिकूटात्वात् கதம் சாீஸ்வரீ திரிபுராணவியா வேதாஸ் தஞ்சோமாசீ கூட்டத்தியோத்தோலமே காரிஷ இதரோது பாவ சூட்டாமணி இப்படி ஜிதேந்திரியம் முதலான குணங்கள் இல்லாதவர்கள் கௌல மார்க்கத்தில் பிரவேசிக்க வேண்டுமென்றால் முன்னதாக இதர தேவதைகளை இதர மார்க்கங்களால் உபாசித்துவிட்டு அதனால் பரிபக்வமான அந்த கரணத்தோடு கௌல மார்க்கத்தை ஆசிரியிக்க வேண்டும் அன்யாசாந்தேவா துயோயோ நிஷேவாத் கௌல தர்மத்தை அனுஷ்டிப்பது கத்தி முனையில் நடப்பது போன்றும் புலியின் கழுத்தை கட்டிக்கொள்வது போலும் சர்ப்பத்தை அணிவது போலும் பயங்கரமானதென்று சொல்லப்பட்டிருக்கிறது கிருபானதார கமநாத் ஸ்ரீவித்யின் ஸ்ரீவித்யின் பேதங்கள் அம்பாளை பிரதிபாதிக்கும் சாஸ்திரத்திற்கு ஸ்ரீவித்யை என்று சொல்லப்படுவதுடன் அம்பாளுடைய மந்திரத்திற்கும் ஸ்ரீவித்யை என்று பெயர் சொல்லப்படும் உத்கிருஷ்டமான வஸ்துக்களின் பெயர்களுக்கு முன்பாக ஸ்ரீ என்ற பதம் சேர்க்கப்படும் ஸ்ரீ மாதா ஸ்ரீசக்ரம் ஸ்ரீநகரம் முதலியன புருஷரூபமான தேவதையை உடையதற்கு மந்திரம் என்றும் ரூபமான தேவதையை உடையதற்கு வித்யை பெயர் அப்படி இருந்த போதிலும் சிவசக்தி சாமரஸ்ய ரூபமான பரபிரம்மமானது அம்பிகா ரூபிணியாக இந்த வித்தியையின் மூலமாக உபாசிக்கப்படுவதால் ஸ்ரீவித்யை மந்திரம் என்றும் அதுவே சகலவிதமான மந்திரங்களுக்குள் மிகவும் உயர்ந்ததென்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரீ வித்யைவது மந்த்ராணாம் ஸ்ரீலலிதா சகசிரநாமம் இப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த வித்யையானது பன்னிரண்டு வகைப்படம் ஒவ்வொரு பேதமும் ஒவ்வொருவரால் வேதத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதால் அவ்விதமான பேதங்கள் ஏற்பட்டன இப்படி மந்திரங்களை கண்டுபிடித்து அதன் மூலமாக சித்தியடைந்தவர்களுக்கு மந்திரதிர்டாக்களுக்கு ரிஷிகள் என்று பெயர் ஸ்ரீவித்தையின் பேதங்களுடைய ரிஷிகளின் பெயர் மனுஷந்திர குபேரச்சலோமுத்திராச்சமன்மதாம் அகஸ்திரிசூரியச் ச இஸ்கிவஸ்திரோதாரகோதேவியா துவாசாமி உபாசக இவர்களில் அகஸ்தி என்பவர் அகஸ்தியர் குரோதபட்டராகர் என்பவர் துர்வாசர் லோபாமுத்ரை என்பவள் பத்னி லோபாமுத்ரையின் வித்யையே ஹாதி என்று சொல்லப்படும் ஸ்ரீவித்யை என்பது சோடசாட்சரி என்றும் பஞ்சதி அதில் அடங்கியதென்றும் சொல்லப்படும் இதை பற்றி அபிப்பிராய பேதமிருந்தாலும் பஞ்சதசியானது இருவகையிலும் மிகவும் முக்கியமான மந்திரம் என்பது ஒப்புள்ளப்படும் விஷயம் இவ்விதமான பஞ்சதசியின் பேதங்களில் காதி ஹாதி என்பவைதான் முக்கியமான பேதங்கள் காதி வித்யைக்கு காமராஜர் ரிஷியாதலால் அதை காமராஜ வித்யை என்றும் சொல்லப்படும் ஹாதி என்பதற்கு லோபமுத்ரா வித்யை என்று பெயர் என்பதாக ஏற்கனவே சொல்லப்பட்டது இவைகளில் எது உயர்ந்தது என்பதை பற்றியும் அபிப்பிராய பேதம் இருந்த போதிலும் என்பதுதான் உயர்ந்தது என்பது ஸ்ரீலலிதாசகாமத்தில் ஸ்ரீவித்திராணம் தத்தர் என்று சொல்லப்பட்டிருப்பதுடன் ஸ்ரீ லலிதா திரிசதியும் அதை அனுசரித்தே அமைக்கப்பட்டிருப்பதனால் ஏற்படுகிறது இப்படி பிராதான்யமானது காதிவித்யைக்குச் சொன்னபோதிலும் வாஸ்தவத்தில் சகல வித்தியைகளும் அபேதமாகையால் அவைகளுக்குள் தாரதமியம் சொல்வதானது பிரசம்சா மாத்திரமென்று பாஸ்கர ராயர் சொல்லியிருக்கிறார் இவருடைய அபிப்பிராயத்தில் இந்த ஸ்தோஸ்ரத்தில் சிவசக்தி காம என்ற முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் ஹாதி வித்யானது சொல்லப்பட்டிருக்கிறதென்றும் அதனடுத்த ஸ்லோகத்தில் காதி வித்யை சொல்லப்பட்டதென்றும் மேலே சொல்லியபடி சகல வித்யைகளுடைய அபேதத்தை காட்டுவதற்காகவே ஆச்சாரியால் இம்மாதிரி வரிசை மாற்றி சொன்னாரென்றும் அவரால் காட்டப்பட்டிருக்கிறது ஸ்ரீவித்தியையை பற்றிய நூல்கள் தேவியின் உபாசன மார்க்கமான ஸ்ரீவித்யையானது வேத சிரோபாகமான உபனிஷத்துக்களிலும் அவ்வித உபனிஷத் காண்டத்தின் சேஷமாக பரசுராம கல்பசூத்திரம் முதலான கல்பசூத்திரங்களிலும் யாமளாதி தந்திரங்களிலும் புராணங்களிலும் பிரதிபாதிக்கப்பட்டிருக்கிறது தேவி சம்பந்தமான உபநிஷத்துக்கள் சுந்தரி தாபினி பஞ்சகம் பாவனோபனிஷத் கௌலோபிஷத் குஹ்யோபனிஷத் மகோபனிஷத் திரிபுரா மகோபனிஷத் அருணோபனிஷத் பஹ்புருஷோபனிஷத் காளிகோபனிஷத் தாரோபனிஷத் முதலியவை இவைகள் நான்கு வேதங்களிலும் கிடைக்கப்பெறுகின்றன புராணங்களில் தேவி பாகவதம் தேவி புராணம் மார்க்கண்டேய புராணம் காளிகாபுராணம் திரிபுரா ரகசியம் முதலியவை பாகவதம் என்ற பெயரே தேவி பாகவதத்திற்குத்தான் உரித்ததென்று தேவி உபாசகர்கள் சொல்வார்கள் இவை தவிர பிரம்மாண்ட புராணத்தின் உத்தரபாகத்தில் அடங்கியதாக ஸ்ரீ லலிதாசகசிரநாமம் ஸ்ரீ லலிதா திருசதி லலிதோபாக்கியானம் முதலியனவும் பரதேவதகளைப் பற்றிக் கூறும் நூல்களாகும் யாமளாதி தந்திரங்கள் கணக்கற்றவை இவைகளைத் தவிர ஸ்தோஸ்திரங்கள் சௌந்தர்ய லகரி சுகோதயம் லலிதாஸ்தவரத்னம் மஹிம்னஸ்தோத்ரம் லகுஸ்துதி மூக்கபஞ்சசதி முதலியவை ஏராளம் இருக்கின்றன இவ்விதமான மூலகிரந்தங்கள் தவிர நிபந்த கிரந்தங்கள் அநேகம் எழுதப்பட்டிருக்கின்றன அவைகளில் சில பிராணதோஷினி சாக்த பிரமோதம் சாகானந்த தரங்கிணி பிரமஜ்யோதிஷாரணவம் ஷாமாரகசியம் தனியாகவே எழுதப்பட்ட கிரந்தங்கள் பிரபஞ்ச சாரம் சாரதா திலகம் வரிபஸ்யாரகசியம் காமகலாவிலாசம் முதலியவை இவைகளைத் தவிர பூர்வீக கிரந்தங்களுக்கு பாஷ்யங்கள் எழுதுவதின் மூலமாக அரிய பெரிய விஷயங்களை சில மகான்கள் சொல்லியிருக்கிறார்கள் இவைகளில் முதன்மையானவை பாஸ்கரராயர் எழுதியவை ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம பாஷ்யம் சௌபாக்ய பாஸ்கரம் வாமகேஸ்வர தத்ரத்திலடங்கிய நித்யா சோட்டசிகாரணவத்தின் பாஷ்யம் சேதுபந்தம் வரிவஸ்யாரகசியத்தின் பாஷ்யம் வரிவஸ்யா பிரகாசம் ஸ்ரீ லக்ஷ்மிதரால் இயற்றப்பட்ட சௌந்தர்யலஹரி பாஷ்யமும் சுபகோதய பாஷ்யமும் சாரதா திலகத்திற்கு ராகவ பட்டரால் எழுதப்பட்ட பாஷ்யமும் மிகவும் விசேஷமானது ஸ்ரீ லலிதா திரிஷதிக்கு சங்கர பகவத் பாதாளால் இயற்றப்பட்டதாக சொல்லப்படும் பாஷ்யமும் ஒன்று உண்டு ஸ்ரீ வரிவஸ்யா ரகசியம் வியாகியானத்தோடு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு சென்னை ஸ்ரீ பிரம்ம வித்யா சபையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது நூற்றி எழுபத்தெட்டு ரோட் லாயப்பேட்டை சென்னை லலிதாஸ்தவரத்தனமும் தமிழர்த்தத்தோடு பிரசுரிக்கப்பட்டுள்ளது மேற்கூறிய விலாசத்தில் கிடைக்கும் திருஷதி பாஷ்யம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது மேற்கூறிய விலாசத்தில் கிடைக்கும் மேற்கண்ட மூன்று புஸ்தகங்களும் ஸ்ரீ ஜனார்த்தன அச்சு கும்பகோணம் என்ற இடத்திலும் கிடைக்கும் புரஷரண விஷயமாகவும் சபரியா விஷயமாகவும் பரசுராம கல்பசூத்திரத்தை அனுசரித்த நித்யோத்சவம் பாவனோபனிஷத்தை அனுசரித்த பாவனோபனிஷத் பிரயோகம் முதலியவை அநேகமிருக்கின்றன அம்பிகையின் உபாசனையை பற்றிய கிரந்தங்கள் இப்படி நூற்றுக்கணக்காக இருந்தபோதிலும் போதிலும் அந்த உபாசனையின் தத்துவங்களையும் ரகசியங்களையும் தெளிவாக எடுத்துக்காட்டி அவ்வித உபாசனையை தர்க்க நியாய மீமாம்சாதி சரஸ்திரங்களை ஒட்டி ஸ்தாபித்தது பாஸ்கரராயரும் லக்ஷ்மிதரரும் தான் சமீப காலத்தில் இவ்விதமான பேருபகாரம் செய்தவர் ஆர்த்தர் ஏவலன் என்ற மாறுபெயருடைய சர் ஜான் உட்ரோஃப் என்பவர் இவரது பிறப்பு வேறு தேசத்தில் ஏற்பட்ட இவர் பூர்வஜன்மத்தில் செய்த தவத்தின் பயனாக இந்த தேசத்திற்கு வேலைக்காக வந்து நமது சாஸ்திரங்களிலும் விசேஷமாக தெய்வீபரமான கிரந்தங்களிலும் சமான ஞானத்தை சம்பாதித்து கொண்டு அதை நமக்கெல்லாம் போதிப்பதற்காக அநேக கிரந்தங்களை வெளியிட்டிருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இவர்கள் எல்லோரும் இம்மாதிரி ஜெகன் மாதாவின் உபாசனா தத்துவங்களை நமக்கு புகட்டி நாம் கடை செய்திருக்கும் அனுகிரகத்தை நாம் என்னாலும் மறக்க முடியாது ஸ்ரீ பாஸ்கர ராயர் மேலே சொல்லிய மூன்று பாஷ்யங்களை ஸ்ரீவித்தையின் பிரஸ்தானத் திரயமென்று சொல்லப்படும் அம்பாளுடைய அந்தமுகமான உபாசனையை பற்றியும் பொதுவாக ஸ்ரீவித்யையை பற்றியும் இம்மூன்று பாஷியங்களில் சொல்லப்படாத விஷயம் யாதொன்றும் இல்லை என்பது நிச்சயமாக சொல்லலாம் ஸ்ரீவித்தையின் அதிரகசியத்துவம் மிகவும் மகிமை பொருந்தியதாகையாலும் பரமபுருஷார்த்தமான மோட்சத்தை கொடுப்பதாலும் ஸ்ரீவித்யையை மிகவும் ரகசியமாக வைத்து கொண்டு உபாசனை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதர வித்யைகள் வேஷிகளை போலுள்ளனவென்றும் இந்த ஸ்ரீவித்யையானது குலஸ்திரீ என்றும் சொல்லப்பட்டது வேஷ்யா இவ பிரகடா வேதாதி வித்யாகா சர்வேஷு தர்ஷனேஷு குப்தேயம் வித்யா பரசுராம கல்பசூத்திரம் அனியஸ் சகலா வித்யா பிரகடா கனிகா இவ இயம் தூம்பவீ வித்யா குப் குலவதுவ குலார்ணவம் ஆகவே இந்த வித்தியையை ஸ்வாதாவத் அதிரகசியமாக காப்பாற்றப்பட வேண்டுமென்றும் பிரகாட்டியாத் நிறையா என்ற கல்பசூத்திர வச்சனப்படி அதை வெளியிட்டால் நரகமேற்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இதை அறியும்படியான யோகியதை இல்லாத சிஷியர்களுக்கு இதை சொல்லக்கூடாது என்று தாத்யம் ப்ரூயாத் சிஷியாய பக்தாய ரகசியமபிதேசிகா பவானம் சாத் அபக்தியாய கதாச்சனா நட்டாய நதுஷ்டாய நாவிச்சாயிஷித் ஸ்ரீலலிதாசரஸ்ரநாமம் இந்த காரணத்தினாலேயேதான் ஸ்ரீவித்யா உபாசகனாக இருப்பவன் பிறருக்கு தெரியாதபடி நடந்துகொள்ளவேண்டுமென்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்தஷாத்த பகிஷைவ லோகே வைஷ்ணவகா கௌலோபனிஷத் அந்த்ஷாத்தா பகிஷைவா சபாயாம் வைஷ்ணவாமதா நானாமூர்த்திதரா கௌலா விஷரந்திமகீதலே காளிவிலாசதம் அதாவது சக்தியின் உபாசனையானது அந்தக்கரணத்திற்கு மட்டும்தான் தெரியும்படியாக இருக்க வேண்டியது என்று தாத்பரியம் உதாரணமாக ஸ்ரீவித்யா உபாசகர்கள் நெற்றியில் புருவங்களுக்கு நடுவில் ஸ்ரீபாதுகையின் அர்ச்சனையின் பிரசாதமான சிந்தூரத்தை குங்குமத்தை எப்போதும் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புருவோர் மத்தியே ஸ்ரீபாதுகார்ச்சன பிரசாதக சிந்தூரம் அகஸ்திய சூத்திரம் குச்சந்தனேன சாத்தா நாம் ப்ரூமத்தியே பிந்துருஷியத்தே அப்படி தரிப்பதில் விபூதி முதலான சைவ சின்னங்களால் அதை மறைக்க வேண்டுமென்றும் சொல்லப்பட்டிருக்கிறது சிவனும் சக்தியும் அபேதமாகையால் அவ்விதம் செய்யலாம் அதே மாதிரி மாமேவ பௌருஷம் ரூபம் கோபிகா நயனாமிருதம் கதாச்சித் லலிதேசானி பும்ருபா கிருஷ்ண விக்கிரகா என்பவை முதலான வசனங்களின்படி அம்பாளும் விஷ்ணுவும் அபேதமாகையால் சபைகளில் விஷ்ணுவின் உத்கர்ஷத்தை பற்றி சொன்ன அதனால் அம்பாளுடைய உத்கர்ஷம் சொல்லப்படுகிறதே தவிர வேறல்ல ஸ்ரீவித்யையின் அதிர்ஸ்ரேஷ்டத்துவம் இப்பேற்பட்ட விசேஷ மகிமை பொருந்தியதான உபாசனையானது சாமான்யமான தபஸினால் கிடைக்கக்கூடியதில்லை என்றும் கடைசி ஜென்மத்தில்தான் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அந்த உபாசனை ஏற்பட்டு சித்தியடைந்து விட்டால் மறு ஜென்மம் கிடையாதென்று தாத்பரியம் ஏனான்ய தேவதா நாம கீர்த்தித்தம் ஜன்மே கோட்டியேஷு विद्यापासको मंत्रराज தவா ஸ்ரீதேவி நாம கீனே சரமே ஜன்மய் விசகோவேர்ச்சன்தபஸம் ஸ்ரீலிதோ பிமம் ஜன்மையதிவா சங்கரஸ் வயசு தினைவலே வித்யா ஸ்ரீமத் பஞ்சதாட்சரி தூதா வித்யா மகிமோஷியே ஸ்ரீலலிதா திருஷதி அம்பாளுடைய உபாசனமார்க்கமும் மோட்சத்திற்கு ஒரே மார்க்கமுமான ஸ்ரீவித்தியையே இந்த காரணத்தினால் வித்யை என்ற பதத்திற்கு உரித்தானதென்றும் சில்பம் முதலான இதர சாஸ்திரங்கள் வித்யை என்று சொல்லக்கூடியவை அல்லவென்றும் ஸ்ரீவித்யையை அறிந்தவனே வித்வான் என்று அழைக்க தகுந்தவன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நிதியு வித்வச்திரே மோட்சைகேத்து வித்யாசா ஸ்ரீவித்யவ் மாதா விதேவாற்ற வித்வான் வித்வான் இரியத்தை ஸ்ரீலலிதா திருஷதி இந்த வித்தியையின் பிரபாவமானது அதனுடைய குருசிஷ்ய பரம்பரையிலிருந்தே தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆதியில் இந்த வித்தியானது பரமசிவனால் தன்னுடைய பிரகாஷ விமர்ச ரூபங்களாகிய சிவசக்தி ரூபங்களால் குருசிஷ்ய பாவமாக இருந்து கொண்டு வெளியிடப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது குரு சிஷிய பதேஸ்தித்வா ஸ்வயமேவ சதாசிவா பிரஷ்னோத்தர பதேர் வாக்கியை தந்திரம் சமவதாரயத் இதே மாதிரியாக சௌந்தர்யலகரி முப்பத்தொன்னாவது ஸ்லோகமாகிய சதுஷஷ்டியா தந்திரை என்பதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஷம்பு பூஜையதே தேவி மந்திரசக்தி மயீம் சுபாம் என்றபடி பரமசிவனே ஆதிநாதர் என்றும் அம்பாளுடைய உபாசகர்கள் முதலானவர் என்றும் அம்பாளை குருமூர்த்தி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வளவு மகிமை பொருந்தி இருப்பதினாலும் அதிரகசியமாயிருப்பதினாலும் இந்த வித்தியானது கர்ணாத் கர்ணாபதேஷேன சம்பிரதாம் அவனீ தலே என்றபடி நாளது வரையில் கர்ண பரம்பரையாகவே வந்திருக்கிறது அம்பிகையின் ரூபபேதங்கள் அம்பிகையின் ரூபங்கள் அனந்தம் ஜகத்தின் பரிபாலனத்தைச் சேர்ந்த வெவ்வேறு காரியங்களை செய்வதாக பாவனை செய்யும் போது வெவ்வேறு ரூபங்களோடு சொல்லப்படும் ஏகைவசக்தி பரமேஸ்வரஸ் பிநாச்சதுத்தர விநியோக காலே போகே பவானி புருஷேச்ச விஷ்ணு கோபேச்ச காலீ சமரேச்சது இதைத்தவிர அந்தஸ்தானேதங்களையொட்டியும் ரூபேதங்களுண்டு லக்ஷ்மீம் ராஜகுலே ஜயா ரணபுபிஷேமங்கரீமதனி கிரவியத் பிபசர்வாஜிசபரீம் காந்தாரதுகே கிரௌ பூத பிரேத பிசாச ஜம்புகபேய சமிருவா மகாபைரவிமோகத் திரிபுராம் தரந்தி விபஸ்தார்சோயப்லவே லகுஸ்துதி மேலும் அவரவர்கள் பிரார்த்திக்கும்படியான பலன்களைஉத்தேசித்து வெவ்வேறு வர்ணங்களோடு அம்பாள் இருப்பதாக பாவனை செய்ய வேண்டும் முக்தோத்தியோ சச்சி ஜோத்ஸ்னா தவளா கிருதிரம்பிகா ரத்தசஞ்சகோஷித்திய வசீகரணகர்மணே சுவிக்காரஸ்ஃபிா சுவர்ணாபித்தியே லலிதம்பாபேது ஷாமாங்கி விச்சித்யே நிலமுகே பீத்தோபா அம்பாழிய நாமெய் எண்ணி அச்சவீ நாம சகி கோடிச்ச சந்தி குப என்றபடி இருக்கும் இந்த சாதிதமான நாமங்களில் சிற்சில நாமங்களுக்கு தக்கபடி ரூபபேதங்கள் உண்டு பரசிவாபிந்தமான பராசக்தியானவள் சகல லோகங்களுக்கு அப்பாலும் கபலீகிருத்த நிச்சேஷ தத்துவ கிராமஸ்வரூபினே என்றபடி சகல தத்துவாதீதமாய் மகா கைலாசம் அபராஜிதம் முதலான பெயர்களுடைய சர்வோத்தமமான லோகத்தில் வீற்றிருக்கிறாள் அவளுடைய ரூபமானது ரஜஸ் தமஸ் இவைகளின் சேர்க்கை இல்லாமல் உறைந்த நெய்மாதிரி கனீபூத்தமான சுத்த சத்வ ரூபமானது இதர சிவசக்திகள் இம்மாதிரி சுத்த சத்வ மூர்த்தியாக இல்லாமல் கொஞ்சமாவது இரஜஸ்தமோ குணங்களில் கலப்போடு கூடியவை ஆகவே இந்த ரூபம்தான் சர்வோத்தமமானது இவ்விதமாக சொரூபத்தை கீழ்வருமாறு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அத்தீதம் துபரம் தேஜ ஸ்வசம் ஆத்ம ஸ்வேச்சா விஸ்வ கச்சிதம் விஸ்வரூபகம் சைத்தன்யமாத்மனோ ரூபம் நிசர்கந்த சுந்தரம் மேய மாதிரை குஷத் சிங்காட்டப்பட்சாஜிரியமகம் விஷ்வார பிரதாரிவா காமேராங்கமயம் பாசம் அங்குஷம் ஜானூபிணம் கிரியசகிமேண தனூீத்த உஜம் ஆசிரயாஷ்யிபேதேனதாபிநேகமத் அஷ்டாரச்சக்கரசூட்டம் நவச்சக்கிராசனஸ்தம் இவ்விதமான மூர்த்திதான் இந்த சஹசிரநாமங்களாலும் வர்ணிக்கப்படுகிறது கிராமாகூர் தேவீம் திருகிணகிருகிணீம் ஆகமவிதோ ஹரே பத்மீம் பத்மா ஹரசசரீன் அத்ரிதனயாம் துரியா காபிச்ம் துரமதிக நிசீம மகிமா மகாமாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷி எனும் சௌந்தர லஹரி ஸ்லோகம் இங்கு வர்ணிக்கத்தக்கதாகும் அம்பிகையின் உபாசனையின் பலன்கள் அம்பிகையானவள் அவஜக ரூபிணியாகவும் ஜெகன் மாதாவுமாக இருக்கிறபடியால் அவளுடைய குழந்தைகளாகிய நாம் அவளை எப்படி உபாசித்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு அனுகிரகம் செய்வாள் உள்ளன்போடும் பக்தியோடும் உபாசிக்க வேண்டியது முக்கியமே தவிர வேறு கிரியாக லாபங்களை யாவது அவற்றை பற்றிய ஞானத்தையாவது அம்பாள் தன் குழந்தைகளிடம் எதிர்பார்ப்பதில்லை இந்த அபிப்பிராயத்தையொட்டியே ஆச்சாரியாலும் ந மந்திரம் ந யந்திரம் ததபிச்ச ந ஜானே தியானம் ததபிச்ச நாஜானே ஸ்துதி கதா ந ஜானே ே விலபனம் பரம்ஜானே மாத்தனுஷரணம் கிளேசஹரணம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மேலும் அம்பாள் சிப்ரபிரசாதினி சீக்கிரத்தில் சந்தோஷமடைந்து அனுகிரகம் செய்யும் ஸ்வபாவடையவள் இதே காரணத்தால் அம்பாளை சுகாராத்யா சுலபாகதி என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அம்பாளை உபாசிப்பது சுலபமானதென்றும் உபவாசாதி காயக்லேஷங்களில்லாமலும் நியமனங்களில்லாமலும் அம்பாளை ஆராதிக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ரேமூடா கிமம் விரதைவசரிஷ்வா பகுதட்சிணே கிமிதேரிதீக்கிரியே பக்திச்சேதவிஷி பகவதி பாதத்ய சேவா உருகா தபத்துபா लक्ष्मी संदानैर हयमेत मुख्य सुमकै, லட்சி புரோதாவேகோக்கைவரதைபுவிதைதானைச்சோமைர்ஜபைசந்தானைஹயமேதமுகியசுமகை நானிதைக்கமல்பிபாவலிம் யாத்தே தூராதேவர்த்தே பரதரம் மாத்பதம் நாமம் திரிபுராமேம்னஸ் அன்றியும் அம்பாள் ஆனந்த ரூபிணியாகவும் ஸ்ங்கார ரசப்பிரதானியாகவும் லலிதாம்பிகையாகவும் இருக்கிறபடியால் அவளுடைய பக்தர்கள் உபாசனையின் போது ரமணீயமான காத்திரத்தோடும் வேஷத்தோடும் சுகந்தமான வாக்கோடும் பிரசன்னமான முகத்தோடும் இருக்க வேண்டுமென்றும் சொல்லப்பட்டிருக்கிறது குங்குமேஸ் ரவசி தாம்பூலூரி முக்கமதினந்தேதூரோ ரித்தபோகி ரத்தன்லேபனோவிஷ்டு லட்சாருணிரகேஸ்வங்கிபுரிக்கன்கோ வா சாதகஸ்திரமான அம்பாளே சரணமென்ற பாவத்தோடும் உபாசனை செய்தால் சகலவிதமான புருஷார்த்தங்களையும் அடையலாம் அம்பாளுடைய உபாசகர்களுக்கு போகம் மோக்ஷம் இவை இரண்டும் கரஸ்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எத்ரா அஸ்தி போகே நச்சதத்ர மோக்ஷா எத்ராஸ்தி மோக்ஷோ நச்சத்திர போகஹா ஸ்ரீ சுந்தரீசாத்தா போகஸ் மோட்சச சரஸ்தா அம்பாள் ஒருவேளை சதுர்வகிரம் எனப்படும் சதுர்வித புருஷாங்களையும் ஒடுங்கே கொடுக்க கூடியவள் அத்த பரம்ச்சேவன்காரேஷம் பூஜைத் யூ வினே ஆரோயா அர்ச்சேத் சூரியம் தர்ம மோட்சா மாதவம் சிவம் தர்மாய சதுர்வர்காய சண்டிகாம் அதிலும் நாம் வேண்டும் அளவுக்கு மேல் கொடுக்கக்கூடிய கோமளமான ஹிருதத்தோடு கூடியவள் ஜெகன் மாதாத் தாது சரணாவே விபுண அம்பாளே சகலவிதமான ஆபத்துக்களிலிருந்தும் காப்பாற்றக்கூடியவள் ஆபதி கிம் கரணீயம் ஸ்மரணீயம் சரணயுகலமம்ப ब्रह्माती मत्य தஸ்ம கம் கேமா தீனி கருதே காந்தாரமத்தியதல மாரி ஜலே ரிபு யரந்தே சா மதாஸ்வகை வந்தே பத்தேமதி மருத்துபே வித்தே வி மகோபதாபே யாதபூஜனமிக பிரதிகாரா சா சமஸ்தனிச்சரணம் பவீ சகலவிதமான பாபங்களுக்கும் அம்பாளுடைய பாதஸ்மரணமே பரம பிராயசித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிள பாபோ ஜனிவா பிராய்ச்சி பரம் பிரோக் பராசக்தே பதம் ஸ்மிரு ஆகவே அம்பாளை விட உயர்ந்த தெய்வம் இல்லை என்பதும் அம்பாளை ஆராதித்தால் சகல தேவர்களும் திருப்தி அடைகிறார்கள் என்பதும் சாக்தர்களுடைய சித்தாந்தம் இப்படி சகல தேவதா ஸ்வரூபிணியாயும் சமானாதிக வர்ஜிதையாயும் இருக்கப்பட்ட மகாராக்ஞியின் கிருபையானது ஏற்பட்டுவிட்டால் நமக்கு என்னதான் கிடைக்காது கிம் கிம் துக்கம் தனுஜ தளினி கீயதேனஸ் காலகமலி காப்பத காரவாப்பார்ச்சி கம் கம் யோகம் த்தயினி சித்தமலாம்பித்தம் அம்பாள் இம்மாதிரி நாம் விரும்பியவற்றையெல்லாம் கொடுப்பதில் நம்முடைய ஷேமத்தையே மனதில் கொண்ட மாதாவாகையால் அவைகளை நாம் நமக்கு ஹிதமான வழியில் உபயோகப்படுத்த வேண்டும் என்ற அக்கறையோடு நமக்கு முதலில் ஞானத்தை கொடுப்பதாயும் பிறகு ஐஸ்வர்யத்தையும் அதை அனுபவிப்பதற்காக சௌந்தர்யமுள்ள சரீரத்தையும் கொடுப்பதாக ஆச்சாரியார்களால் சொல்லப்பட்டிருக்கிறது சரஸ்வத்தியால விதி கரிசபத்னோவிகரதே ரதேபாதிவிரம் ஷிதிலயதிரம் ஏ நவபுஷம் அம்பாள் இப்படி இவையெல்லாம் கொடுப்பதின் காரணம் நமக்கு அவித்யான பாசம் விலகிப்போய் உண்மையானதும் பரமானந்தமயமானதுமான நம்முடைய பரபிரம்மஸ்வரூபத்தைநாம் அறிந்து கடைத்தேர வேண்டுமென்ற கருணைதான் இந்த பாசத்திலிருந்து விடுதலையாவதான முக்தியை நமக்கு இந்த ஜன்மத்திலேயே கொடுப்பதற்கும் அம்பாள் சித்தமாக இருக்கிறாள் என்பதையும் மேலே சொல்லிய ஸ்லோகத்தின் உத்தரார்த்தத்தில் ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார்கள் சிரம ஜவன்னேபித பரானந்தாபிகம் ரசம் சகலவிதமான மங்களையும் நமக்கு கொடுப்பதற்கு அம்பாள் எப்போதும் உத்தியுக்தையாக இருக்கிறபடியால் நாம் ஒன்றையும் குறிப்பிடாமலேயே உபாசித்து வந்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் லோகமாதாவுக்கு நம்முடைய தாபத் எல்லாம் தெரியுமாகையாலும் அவளுடைய மனதானது கருணாமிரத கல்லோலமாயிருப்பதாலும் நம்முடைய சேமத்திற்கு எது எது தேவையோ அதை நாம் கேட்காமலேயே கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கிறாள் நாம் செய்ய வேண்டியது ஒரே காரியம்தான் அம்பாளே சரணம் என்பதான திருடபாவனையோடும் அனநிய சித்தத்தோடும் ஆராதிக்க வேண்டும் அப்போது அம்பாள் நம்முடைய ஐகிகமான சகல பாரங்களையும் தான் ஏற்றுக்கொள்வதுடன் முக்தியையும் கொடுப்பாள் நஷ்மோ தவியோர்ச்சேத் பக்தி நர் தாமேத்தாஸ்தேயாசக்திமனு ஜபன் சசை கம்பாரம் வகேன்முக்திம் சாதி சதா சன் சர்வச்சேயசாவிதம் சரணாகதி அடைந்தவனுடைய லட்சணமானது பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது யபுமீளம் பாரம் ஐஷ்மித் தமக்கம் ஸ்ரீதேவாபுல பிரதிலிய விவர்ஜிதோ கௌரி திருடம் சம்பாத்தியரட்சே ரிஷ் தைக்கோன சகேவ சரணாகதா இப்படி சரணாகதி பண்ணியவனை அம்பாளானவள் கன்றை விட்டு பிரியாமல் தொடர்ந்து போகும் பசு மாதிரி வாத்சல்யத்துடன் அனுசரித்து ரஷ்ஷிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது வாத்சல்யசகிதாதேனு யாவேத் ததானு கஷ்யேத் சாதேவி ஸ்வபக்தம் சரணாகதம் இம்மாதிரி சதுர்வித புருஷார்த்தங்களையும் இந்த ஜென்மத்திலேயே நாம் அடையும்படி அனுகிரகம் செய்யக்கூடிய தெய்வம் அம்பாள் ஒருவளே என்பது பரமசித்தாந்தமாம் அத்தகைய பரதேவதையின் உபாசனையை பிரார்த்திக்கும் ஸ்தோஸ்திரங்களில் மிகச்சிறந்ததாயும் பரதேவதையின் உத்தரவின் பேரில் வாக்விபூதிகளாயுள்ள வச்சின்யாதிகளால் திருவாய் மலர்ந்தருளப்பட்டதாயும் உள்ள சகசிரநாமஸ்தோஸ்திரமானது சர்வானந்தகரமென்பதிலும் பரமாஹ்லாதகரமென்பதிலும் சத்வோத்கிருஷ்டமென்பதிலும் அபிப்பிராயபேதமிருப்பதற்கு இடமே இல்லை ஆகவே தேவி பக்தர்கள் யாவரும் இந்த ஸ்தோஸ்திர ரத்னத்தை தினந்தோறும் பாராயணம் செய்து நாமாக்களின் அர்த்தத்தை அனுசந்தானம் செய்து உபாசித்து அவளுடைய கருணைக்கு பாத்திரர்களாவதற்கு முயற்சிப்பது அவர்களுடைய இன்றியமையாத கடமையாகும் ஸ்ரீ லலிதா மகாத்ரிபுர சுந்தரியை நமகாம் பாஸ்கரராயரும் அவருடைய மகிமையம் இவ்வாசிரியர் தம்மால் இயற்றப்பட்ட சௌபாகிய பாஸ்கர எனும் ஸ்ரீ லலிதா சகசிரநாம பாஷ்யத்தின் இறுதியில் மேற்படி பாஷ்யமானது விக்கிரமாப்தம் 1785 எழுநூற்றி சரியான கிபி 1729 எழுநூற்றி வருஷம் காலயுக்தி ஷரத்ருது ஆஸ்வீஜ சுக்ல நவமி என்று முடிவு பெற்றதாகவும் சேதுபந்தமென்னம் வியாகியானம் சகம் ஆயிரத்தி அறுநூற்றி சரியான கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணாம் வருஷம் சிவராத்திரி புண்ணிய காலத்தன்று பூர்த்தி செய்யப்பட்டதென்றும் இருக்கின்றனர். ஆதலின் பதினெட்டாம் நூற்றாண்டின் முற்பாதி பாஸ்கரராயரின் வியாபகமான காலமாயிருக்கலாம் என யூகித்தல் வேண்டும் ஆகவே இவரது காலம் பதினேழாம் நூற்றாண்டின் கடைசியிலிருந்து பதினெட்டாம் நூற்றாண்டின் மத்திய காலம் வரையில் இருக்கலாம் என்று பல ஆராய்ச்சிகளின் மூலமாய் துணிந்து கூறலாம் உமானந்தநாதர் என்னும் ஜெகநாத பண்டிதர் பாஸ்கராயரது சிஷியர் இவர் நித்தியோதவம் என்னும் ஒரு பத்கத்தியை பூஜா கல்பத்தை இயற்றி தனது குருவாகிய பாஸ்கரராயரது அனுமோதத்தையும் பெற்றிருந்தார் அந்த பத்ததிக் கிரந்தம் கலியாகி நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு வருஷங்களுக்கு சரியான கிபி ஆயிரத்தி எழுநூத்தி வருஷத்தில் முடிவு பெற்றதாக தெரிகிறது இதுவும் ஸ்ரீ பாஸ்கரராயரது காலத்தை ஒருவாறு தீர்மானிக்கிறது ஆகவே இவரது காலம் கிபி ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு முதல் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு வரையில் இருக்கலாம் என்று ஒருவாறு தீர்மானிக்க கூடும் குறிப்பிட்ட இடங்கள் சென்னை ஸ்ரீ பிரம்ம வித்யா சபையாரால் வெளியிடப்பட்டிருக்கும் ஸ்ரீ வரிவஸ்யா ரகசியத்தின் முகவுரையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இம்மகான் மகாராஷ்டிர தேசத்தில் பாகா என்னும் ஊரில் அவதாரம் செய்தார் அவர் தகப்பனார் பெயர் கம்பீரராயர் தாயார் பெயர் கோனாம்பிகா அவருடைய கோத்ரம் விஸ்வாமித்ர கோத்ரம் கம்பீரராயர் பெரிய பண்டிதர் ஷீலவான் ஒரு சமயம் விஜயநகரத்து அரசர் இவரை தன் சபையில் மகாபாரதத்தை பிரவச்சனம் பண்ண கேட்டு அவருடைய வித்வத்தையும் சக்தியையும் கண்டு மகிழ்ந்து அவருக்கு பாரதி என்ற பரம்பரையான பட்டம் அளித்தார் பாஸ்கர ராயருக்கு தக்க வயது வந்தவுடன் அவர் தகப்பனார் அவரை காசிக்கு அழைத்து கொண்டு போய் அங்கே உபநயனம் செய்வித்து ரிசிம்ஹாத்வரி என்ற பெரியாரிடம் வித்யாபியாசம் செய்து வைத்தார் பால்யத்திலேயே தகப்பனார் இவருக்கு சரஸ்வதி உபாசனை செய்து வைத்ததால் இவர் வெகு சுலபமாக சமஸ்த வித்யைகளையும் அபியாசம் பண்ணிவிட்டார் தன் ஏழாவது வயதிலேயே சபேஸ்வரர் என்ற மகாவித்வானாகிய அரசனுடைய மதிப்பை தன் புத்திசாலித்தனத்தினால் அடைந்தார் கங்காதர வாஜ்பேயி என்றவரிடம் கௌடதர்க சாஸ்திரத்தையும் அபியாசம் செய்தார் பிறகு ஆனந்தி என்ற பெண்ணை விவாகம் செய்து கொண்டார் இவர்களுக்கு பாண்டுரங்கன் என்ற குழந்தை பிறந்தது அத்தர்வண வேதமானது அப்போது சரியாக அபியாசம் செய்யப்படாமலிருந்தபடியால் அதை இவர் சாங்கமாக கற்றுக்கொண்டு பிறருக்கும் சொல்லி வைத்தார் இவருடைய முயற்சியால் தேவி பாகவதம் என்கிற மகாபுராணத்திற்கும் இராமாயணத்தின் எட்டாவது காண்டமாகிய அத்புத காண்டத்திற்கும் அதிகமான பிராபல்யம் ஏற்பட்டது இவருக்கு ஸ்ரீவித்யையை உபதேசம் செய்து பூர்ணாபிஷேகம் செய்தவர் சிவதத்த சுக்லர் என்ற மகான் பாஸ்கர ராயருடைய தீக்ஷா நாமம் பாசுரானந்தநாதர் பிறகு இவர் தன் பத்னியாகிய ஆனந்திக்கு ஸ்ரீவித்யையை உபதேசம் செய்து அவளுக்கு பத்மாவத்யம்பிகா என்ற தீக்ஷா நாமம் கொடுத்தார் கூர்ஜர தேசத்தில் விஜயம் செய்து வல்லபாச்சாரிய மதத்து வித்வான் ஒருவரை வாதத்தில் ஜெயித்தார் பிறகு மத்வசம்பிரதாய வித்வான் ஒருவரையும் அதே மாதிரி ஜெயித்து அவருடைய உறவினர் பெண் பார்வதி என்பவளை மணந்தார் காசியில் சோமையாகம் செய்துவிட்டு தன் சிஷ்யனான சந்திரசேனன் என்ற அரசனின் வேண்டுகோளுக்கு இணங்கி கிருஷ்ணா நதிக்கரையில் கொஞ்ச காலம் வாசம் செய்தார் பிறகு தஞ்சாவூரை அக்காலத்தில் ஆண்டு போசல வம்சத்த அரசரால் அழைக்கப்பட்டு தன்னுடைய வாசத்திற்காக ஒரு அக்ரஹாரம் இனாமாக கொடுக்கப்பட்டார் தன் குருவாகிய கங்காதர வாஜ்பேயி என்பவர் அப்போது சோழ தேசத்தில் காவேரி நதியின் தென்கரையில் திருவாலங்காடு எனும் ஊரில் இருந்ததால் அவருக்கு அருகிலிருக்க நினைத்து பாஸ்கர அந்த ஊருக்கு எதிர்க்கரையில் இருந்த அக்ரஹாரத்தில் வசித்து வந்தார் அது அந்த ஊருக்கு பாஸ்கர ராஜபுரம் என்று பெயர் ஏற்பட்டது அங்கே வெகுகாலம் அம்பாளுடைய உபாசனையில் ஈடுபட்டு இருந்து கடைசியாக மத் மத்தியார்ஜுன வந்து தொண்ணூத்தஞ்சு வயதில் அம்பாளுடைய சரணாரவிந்தத்தை அடைந்தார் பாஸ்கரர் மத்தியார்ஜுனத்தில் வசித்து வருங்கால் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது அதாவது ஸ்ரீ பாஸ்கரராயர் அவர்கள் மத்தியார்ஜுனம் என்னும் திருவுடை மருதூரில் மகாதானபுர தெருவில் உள்ள தனது கிரகத்தில் தெருத்திண்ணை மேல் மாலை வேளைகளில் சாய்ந்து கொண்டு தனது பாதங்களை தூணிற்கு முட்டவைத்து உட்கார்வது வழக்கமாயிருந்தது இங்கனம் இருக்க அவ்வூரு கருகாமையில் உள்ள வேப்பத்தூரிலிருந்து ஒரு சந்யாசி பிரதி தினம் பாஸ்கரராயரது வீட்டின் வழியாக ஸ்ரீ மகாலிங்க சுவாமி கோவிலுக்கு போவது வழக்கம் பாஸ்கரராயர் அச்சந்யாசி போகும்பொழுது எழுந்து கிரக தர்மத்தின்படி யதிகளுக்கு செய்ய வேண்டிய மரியாதையைச் செய்ததில்லை இதை கவனித்து வந்த அந்த துறவிக்கு பாஸ்கர ராயரிடத்தில் துவேஷம் ஏற்பட்டது இங்கேனம் இருக்கையில் ஒரு நாள் சமயத்தில் அந்த சந்யாசியும் பாஸ்கர கோயிலில் சந்திக்கும்படி நேர்ந்தது அப்போது சன்னியாசி கோயிலில் கூடியிருந்த ஜனங்கள் முன்னிலையில் நமது பாஸ்கரரை இழிவாக பேசிக்கொண்டிருந்தனர் பாஸ்கரராயிரம் சாந்தமாக தான் அச்சந்யாசியை இல்லற தர்மத்தின்படி நமஸ்கரித்திருந்தால் அத்துறவியின் சிரம் ஆயிரம் சுக்களாக அவரது பிராணனை காப்பாற்றுவதற்காகவே தான் வணங்கவில்லை என்று அச்சனங்களுக்கு எடுத்துரைத்து அத்துறவியிடம் தண்டம் கமண்டலம் காஷாய வஸ்திரம் இவைகளை ஓரிடத்தில் வைத்து பாஸ்கர அவைகளுக்கு சாஷ்டாங்கமாக வந்தனம் செய்தார் உடனே தண்ட கமண்டல காஷாயங்கள் ஆயிரம் சுக்களாகப் போய்விட்டன உடனே சந்யாசி நமது பாஸ்கரரின் மகிமையை உணர்ந்து தான் அவரிடத்தில் தேஷித்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர் அது முதல் பாஸ்கரராயர் அச்சந்யாசி வரும்போது தெருவிற்பதில்லையாம் இது பாஸ்கர ராயரின் மகிமையை தெரிவிக்கின்றதல்லவா இச்சம்பவத்தினால் சிலர் பாஸ்கர ராயருக்கு அகங்கார குணம் உண்டென்று நினைத்தல் கூடும் இங்கினம் நினைப்பது பிசகு பாஸ்கரராயருடைய மகிமையை பற்றிய விருத்தாந்தங்கள் பல உண்டு காசியில் இருந்து வந்த நாளில் இவர் வாமாச்சார சம்பிரதாயப்படி அம்பாளை உபாசித்து கொண்டு வருவதை அங்கே இருந்த பண்டிதர்கள் சிலர் பலமாக ஆக்ஷபித்து வந்தார்கள் அப்படி ஆக்ஷேபித்து வருவதை அறிந்த பாஸ்கரராயர் தான் ஒரு மகாயாகம் செய்யப்போவதாகச் சொல்லி அதற்கு அவர்களை அழைத்தார் அங்கே போய் அந்த சமயம் பாஸ்கர ராயருடன் வாதம் செய்து ஜெயித்து அவரை வாமாச்சார மார்க்கத்திலிருந்து திருப்பி விடலாம் என்கிற எண்ணத்துடன் போன இந்த பண்டிதர்கள் அங்கே செய்யப்படும் யாகத்தினுடைய அபாரமான மகிமையையும் பாஸ்கர ராயருடைய தபோபலத்தையும் காந்தியையும் கண்டு ஆச்சரியமடைந்தார்கள் ஆயினும் அவரை அவமானப்படுத்த எண்ணி மந்திரசாஸ்திர சம்பந்தமான கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார்கள் பாஸ்கரராயரோ அவர்கள் சொல்லும் கேள்விகளுக்கெல்லாம் சற்றும் தயங்காது பதிலளித்து வந்தார் இம்மாதிரி பண்டிதர்கள் வீண் பிரயாசைப்படுவதை அங்கே வந்திருந்த குங்குமானந்த சுவாமி என மகான் அவர்களை நோக்கி வித்வான்களே நீங்கள் படும் சிரமம் வீண்தான் இவரை உங்களால் ஜெயிக்க முடியாது இவர் சாமானியர் அல்ல மேலும் இவர் பதில் சொல்லுவதாக நினைக்க வேண்டாம் இவர் தோள்களில் அம்பாள் ஆறுடையாக இருந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டு வருவதால் நீங்கள் அபஜயம் அடையப்போவது நிச்சயம் என்று சொல்லி அவர்களை நிறுத்தினார் அப்போது அவர்களில் முக்கியமானவரும் பிரபல பண்டிதருமான நாராயணப்பட்டர் என்பவர் அம்பாள் அப்படி பிரசன்னமாக இருப்பதை தான் தர்ஷனம் பண்ண வேண்டுமென்று பிரார்த்திக்க குங்குமானந்த சுவாமி அவர் தர்சனம் செய்ய யோக்கியர் என்று நிச்சயித்த பாஸ்கரராயரால் அம்பாளுக்கு செய்யப்பட்ட அபிஷேக ஜலத்தால் நாராயணபட்டருடைய கண்களை துடைத்தவுடன் அவருக்கு சரியான திருஷ்டி ஏற்பட்டு அம்பாள் அங்கே சுவாமிகள் சொன்னபடி ஆவிர் பவித்திருப்பதை கண்டார் பிறகு அவரும் மற்ற பண்டிதர்களும் பாஸ்கரராயருக்கும் சுவாமிகளுக்கும் நமஸ்காரம் பண்ணி அஞ்சலி செய்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அதுமுதல் முதல் பாஸ்கர ராயரை மிகவும் பக்தியுடன் பாராட்டி வந்தார்கள் குங்குமானந்த சுவாமி என்பவர் மிகவும் பிரபாவமுள்ள அம்பாள் பக்தர் பூர்வாசிரமத்திலும் யதியான பிறகும் அம்பாளுடைய உபாசனையை கை கொண்டு அம்பாள் சாட்சாத் காரம் அடைந்தவர் அந்த மகிமையினால் தன் சரீரத்தில் அவர் தரிசிக்கும் விபூதியானது குங்குமமாக மாறிவரும்படியான அனுகிரகம் உடையவர் இது காரணம் அவருக்கு குங்குமானந்த சுவாமி என்று பெயர் இந்த சமயம் எதை பற்றி கேட்பது என்று அந்த பண்டிதர்களுக்கு சந்தேகம் வந்து ஒரு புராணத்திலும் இதிகாசத்திலும் வேறு கிரந்தத்திலும் சொல்லாத சமாச்சாரமாகிற மகா சத்துஷ்டி கோடி யோகினி கணசேவிதார் என்று லலிதா சகசிரா வரும் நாமத்தில் சொல்லப்படும் ஆறு நாற்பது சைஃபர் சைஃபர் சைஃபர் சைஃபர் சைஃபர் சைஃபர் யோகினிகளுடைய உற்பத்தி லக்ஷணம் சரித்திரம் முதலியவைகளை சொல்லும்படி கேட்டார்கள் உடனே பாஸ்கர நான் அவைகளை சொல்லுகிறேன் நீங்கள் எழுதி கொண்டு வரலாம் என்று சொல்லி சிறிதும் தவறுதலாவது தடங்களாவது இல்லாமல் ஒவ்வொரு யோகினியின் நாமம் உற்பத்தி முதலியவைகளை சொல்லி வர எழுதியவர்கள் கை சளைத்ததே தவிர பாஸ்கரராயர் சிரமமில்லாமல் சொல்லிக்கொண்டே வந்தாராம் மேலே சொல்லப்பட்ட மாதிரி பாஸ்கர ராயரை பற்றி கதைகள் எவ்வளவோ உண்டு தேவி உபாசகர்களில் மிகவும் சிரேஷ்டர் என்றும் அம்பாளுடைய வரப்பிரசாதம் பெற்றவர் என்றும் அவைகளிலிருந்து நன்றாக ஏற்படுகிறது இம்மாதிரி கதைகள் சம்பாவிதமா என்றும் சிலது நடந்திருக்க நியாயமில்லை என்றும் சரித்திர ஆராய்ச்சி முறைமையில் ஏற்பட்டாலும் அம்மாதிரி நாம் பரிசோதனை செய்ய தேவையில்லை இம்மகானிடத்தில் நமக்கிருக்கும் பக்தியானது இம்மாதிரி கதைகளால் குறைவுபடாமல் அதிகரிக்கும்படி செய்யப்பட்டு நம்முடைய மனதுக்கு ரஞ்சகமாக இருக்கும் வரையில் அவைகளை நாம் நம்புவதில் தோஷமில்லை இதுவேதான் நம்முடைய பெரியோர்களின் சித்தாந்தமும் உதாரணமாக இப்போதிருக்கும் சங்கர விஜயங்களில் சில இடங்களில் ஒன்றுக்கொன்று ஒற்றுமை இல்லாமலும் சில கதைகள் அசம்பாவிதமாகவும் தோன்றக்கூடும் ஆயினும் நாம் அவற்றை ஒன்றையும் தள்ளிவிடவில்லையே பாஸ்கரராயர் வைதீகமான சனாதன தர்மத்தை அனுஷ்டிப்பவராகும் ஸ்ரீ லலிதா சகசிரநாம பாஷ்யத்தின் ஆரம்பத்தில் யாருக்கு கம்பீரராயர் என்னும் மகா பண்டிதரும் கோணாம்பாவும் பெற்றார்களோ யாருக்கு பதினெட்டு வித்தைகளின் மர்மங்களை அறிந்த ஸ்ரீ நரசிம்ஹானந்தர் குருவோ யாருக்கு ஸ்ரீ சிவதக்த சுக்ல சரணஸ்வாமிகள் பூர்ணாபிஷேகம் செய்து வைத்தனரோ பாஸ்கரராயராகும் அவர் தட்சிணாக்னி கார்கபத்தியம் ஆகவனீயம் என்னும் முச்சுடர்களையும் ஸ்தூல சூக்ம காரண சரீணங்களில் ஸ்வயம்பிரகாசமாய் விளங்கும் சிதக்னியாகும் திரிபுரசுந்தரி தேவியையும் ருக்யஜு சாமமெனும் வேதங்களையும் பிரமாணமாய் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆதலின் பாஸ்கரராயர் ஒரு சிறந்த வைத்திகர் மேலும் ஸ்ரீ அப்பைய தீக்ஷிதரால் இயற்றப்பட்ட ரத்னத்ரய பரீட்சை என்னும் கிரந்தத்தில் பிரதிபாதனம் செய்யப்பட்ட அத்வைத சித்தாந்தத்தை தழுவின கொள்கையை உடையவராவார் அழிவற்றதாயும் தோஷ அஜானத்தின் வாசனையுமற்றதாயும் ஒப்பும் உயர்வுமின்ற ஆனந்தமே ஸ்வரூபமாயுடையதுமான ஏகச்சைத்தியமே பிரம்மமாகும் அதுவே கற்பிதமான தனது மாயையினால் தர்மம் தர்மி என இரண்டாக தோன்றிற்று என்னும் ஸ்லோகம் ரத்னத்ரய உள்ளது இதை நமது பாஸ்கரராயர் தமது பாவனோபனிஷத் பாஷ்யத்தில் பிரமாணமாக எடுத்து ஆண்டிருக்கிறார் ஆதலின் இவர் பிரம்மம் ஒன்றே உள்ளது மற்ற யாவும் கற்பிதமே என்னும் விவர்த்தவாதத்தை அனுசரித்துள்ள சங்கராத்வைத்தின் கொள்கையை உடையவரென நன்கு புலப்படுகிறதல்லவா அன்றியும் இவர் தம்மால் இயற்றப்பட்ட குப்தவதி என்னும் ஸ்ரீசப்தசதி வியாக்யானத்தில் முதலில் ஸ்ரீ ஜகத்குரு சங்கராச்சாரிய சுவாமிகளை ஸ்தோத்திரம் செய்துள்ளார் இதனாலும் இவர் சங்கராத்வைத்தி என்று ஏற்படுகின்றது பாஸ்கர ராயர் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட கிரந்தங்களை செய்திருக்கிறார் அவைகளில் பெரும்பாலும் இப்போது கிடைக்கவில்லை அவர் எழுதிய கிரந்தங்கள் விபரம் தெரிந்த வரையில் கீழே கண்டிருக்கிறது வேதாந்தம் ஒன்று சண்டபாஸ்கரம் ரெண்டு நீலாச்சலபேட்டிகா மீமாசா ஒன்று வர்த்த கௌதூகலம் ரெண்டு பாட்டச்சந்திரோதயம் வியாக்கரணம் ஒன்று ரசிகரஞ்சினி நியாயம் ஒன்று நியாயமண்டனம் சந்தஸ் சந்தோபாஸ்கரம் ரெண்டு சந்தகௌஸ்துபம் மூணு விரத்தச்சந்திரோதயம் நாலு வார்த்திகராஜம் ஜோடிவிர்த்தி காவியம் ஒன்று சந்திரசாலா ரெண்டு மதுராம்சம் மூணு சுபாஷித்தம் வேதம் ஒன்று வைதி ஓஷம் சி ஒன்று சுவம் ரெண்டு சகசிரபோஜனவிதீண்டீகா மூணு சங்கராங்கனப்பிரச்சித்தம் நாலு ஏகாதீனம் அஞ்சு பிரதோஷாஸ்கரம் ஆறு திருச்சாஸ்கரம் ஏழு குண்டபாஸ்கரம் स्तोत्रम, 1. ஸ்தோத்திரம் ஒன்று சிவதண்டகம் ரெண்டு தேவீஸ்தவம் மூணு சிவஸ்தவம் மந்திரசாஸ்திரம் ஒன்று சிவோஷ்டோத்திரசதநா வியா ரெண்டு கத்தியோதம் கணபதிசகசிரமாஷியம் மூணு சந்திரலாம்பாத்மியடீகா நாலு நாதநவரத்னமாலா மஞ்சுஷா அஞ்சு பாவனோபிஷத் பாஷியம் பிரயோகம் ஆறு ஸ்ரீசூக் பாஷ் ஏழு கௌலோபனிஷ் பாஷியம் எட்டு திரிபுரோனிஷ் பாஷியம் ஒம்பது சௌபாபாஸம் லலிதிரநாஷ் பத்து சௌபாச்சிரோதயம் பதினொன்று வரிவசியரகியம் பிரகாஷம் பன்னெண்டு திரிபுர சுந்தரீபாஹியவரிவசிய பதிமூணு ரத்லோக்கம் பரசுராமகல்பூத்திராஷியம் பதினாலு குப்வதி சப்ர்தீஷ் பதினஞ்சு சத்தோக்கே பதினாறு மாலாமே சேதுபந்தம் வாமகேஸ்வர்தாஷியம் மேலே சொல்லப்பட்டிருக்கும் கிரந்தங்களின் விரிவையும் விசேஷத்தையும் கவனித்தால் இம்மகானுக்கு தெரியாத வித்தியை ஒன்றுமில்லை அபியசிக்காத சாஸ்திரம் யாதொன்றும் கிடையாது என்று தீர்மானமாக சொல்லலாம் மேலும் அவருடைய கிரந்தங்களில் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கும் இதர கிரந்தங்கள் எண்ணிக்கையற்றவை அம்பாளுடைய பக்தி சிரோமணியாகையால் அவருடைய கோச்சாரத்தில் அடங்காத விஷயம் யாதொன்றும் இல்லை இவ்வளவு மகிமைகளையும் ஒருங்கே இந்த பெரியவரை நமது ஆச்சாரியாள் பையதீக்ஷர் வாள் இவர்களுக்கு தான் அடுத்தபடியாக சொல்லலாம் விஷயங்களின் காம்பீரியமும் பதரசனையும் வாதசக்தியும் வேறு சாமானியமாக சொல்ல முடியாது மந்திர சாஸ்திரத்தில் இவருக்கு தெரியாத விஷயம் யாதொன்றுமில்லை நமக்கெல்லாம் ஸ்ரீவித்யா விஷயத்தில் ஞானமும் கௌரவமும் உண்டாக்கியவர் இவர்தான் இவர் அத்வைத மத கொள்கையுடையவர் இவருடைய கிரந்தங்களில் நமது ஆச்சாராலை பற்றி சொல்லுகையில் பரமபக்தியையும் அவர்களுடைய அத்வைத மத கொள்கைகளை தான் பின்பற்றி இருப்பதையும் வெளியிட்டிருக்கிறார் அந்த மதத்தின் முக்கிய கிரந்தங்களான ஆச்சாரியால் பாஷ்யங்கள் பஞ்சபாதிக்கா வார்த்திகம் விவரணம் பாமதி சம்க்ஷேபாரீரகம் பஞ்சதசி முதலியவைகளில் இருந்து தான் எழுதிய கிரந்தங்களில் வெளியிட்டிருக்கிறார் இவருடைய மகிமையை பற்றி இவருடைய சிஷ்யர்களில் ஒருவரும் பரசுராம கல்பசூத்திரங்களை அனுசரித்து நித்யோத்சவம் என்ற பூஜா பந்ததி எழுதியவருமான ஜெகந்நாதர் என்ற உமானந்தநாதர் ஸ்ரீ பாஸ்கர் விலாசம் என்ற கிரந்தத்தில் எழுதியபடி அஸ்யா திருஷ்டோ நாஸ்தி பூ மண்டலாம்சோ அஸ்யா தாசோ வித்தியதே அஸ்யா நாஸ்தி வித்யா கிமன்யேகே அராசக்தி ரேவஹா இத்தேகைய மகான் தனது சர்வஜத்தன்மையினாலும் பரதேவதையின் பூர்ண அனுகிரகத்தினாலும் மேற்கூறிய கிரந்தங்களை பற்றி முமூஷுக்களுக்கு உபகரித்ததேயன்றி பல ஆலயங்களையும் நிர்மித்து அவ் ஆலயங்களில் நடக்க வேண்டிய நித்திய நைமித்திக பூஜைகளுக்கும் ஆராதனை முதலியவற்றிற்கும் வேண்டிய ஏற்பாடுகளும் செய்திருப்பதாக தெரிகிறது அவை ஆவன காசியில் ஸ்ரீ சக்கரேஸ்வரரின் ஆலயம் ரெண்டு மூல கிரகத்தில் ஸ்ரீ பாண்டுரங்கன் சுவாமி கோவில் மூணு கொங்கண தேசத்தில் ஸ்ரீ கம்பீராநாத சுவாமியின் ஆலயம் 4. ராமேஸ்வரத்தில் ஸ்ரீ வஜ்ரேஸ்வரர் ஆலயம் அஞ்சு என்னும் க்ஷேத்திரத்தில் பாஸ்கரராயரது குலதேவதையாகும் சந்திரலாம்பா தேவீனது ஆலயம் இதில் ஸ்ரீசக்ர வடிவமாய் கட்டப்பட்டுள்ளது ஆறு சோழ தேசத்தில் ஸ்ரீககோளேஸ்வர சுவாமியின் ஆலயம் மேற்கூறிய கோயில்கள் யாவும் பாஸ்கரராயரால் அவர் காலத்திலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகும் அவரது காலத்திற்கு பிறகு அவரது ஜேஷ்ட பத்னியாகும் பத்மாவதி அம்பாளால் ஸ்ரீ பாஸ்கரராஜபுரத்தில் காவிரி நதிக்கரையில் ஸ்ரீ பாஸ்கரேஸ்வரர் ஆலயம் நிர்மாணம் செய்யப்பட்டு நாளது நித்ய பூஜைகள் நடந்து வருகின்றன